ம ஹே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணாஜீவனஸ்மரணம் ஜான்கீ காத்தமரணம் சாராஜி ஸ்ரீகாந்தோ மாதோய ஜனகோ தவா தம்பே கும்னாஜ்லீஸ்வரி விதம் ஸ்ரீம்ந்திரோந்திரமுஸ்மேகண்டம் சிவநமராணம் ஸ்ரீதரம்சாரியம்சேருமா பகவன்நோேந்திரீராராத்மவிங்கடராமாசிகேந்திரமுஸ்மே பகவன்மூந்திரீதராத்மயே பிராமபி நமோ நமநாரத பராசரபுண்டீக்கவசம்பரீஷ சுகசீமால ருக்மாங்க வசவிபீஷா புணியன் பரமவன்ஸ்மராமி வைதே சக்தி சுரதூமே கைமே மகாமண்டே மசன மணிமே வீராசனே சுகிரே வாஜதி பிரபஞ்சன முனிபிய பரம் வியம் பரத பரிவர வம்சீ விபூஷராவணீரா பீதாம்பருணபிம்பாத் பூர்ணேந்து சுந்தரமுகாத் அரவிந்த நேரா தானே சமச்சரோஜம் சந்திரநீலாம்புதாம்பிதாணிம் மண்டனம் மண்டன தருணத்துளசி மாலா கண்டனம் கஞ்சனேற்றம் சரசவழஹாசம் விளம் நாம சங்கீர்த்தனம் சர்வாபிரசனோம்தி ஹரிம் பரவிந்த குரு கிருப்பையால்தான் ஒரு மனுஷன் பூர்ணனாக முடியும் என்று ஜெகத்குருவான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார் குருகோ அனுகிரகைவே புமான் பூர்ணகா பிரசாந்த ஏன் குரு கடாட்சம் இல்லே அப்படின்னு சொன்னா எந்த மனுஷனும் எந்த வகையிலையும் குறப்பட்டுண்டே இருப்பான் ஒரு கால ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு காரணத்தினாலே அவனுக்கு ஒரு பெருமை கிடைச்சிருந்தாலும் கூட அது பூர்ணமான நிலை அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் கோட்டீஸ்வரனுக்கும் குறை இருக்கு அவர் உயர்ந்த பதவியில ஏறி உட்கார்ந்து இருக்கிற சக்கரவர்த்திக்கும் குறை இருக்கு அது ஒரு ஆச்சரியம் இல்லை இந்திராதி தேவதைகளுக்கு கூட குறை இருக்கு அப்போ குறையில்லாம தன் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எவனுக்கு குரு கிருப்பை பிராப்தமாச்சோ அவனுக்கு தான் குறையில்லாம இருக்க முடியும் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றது கோட்டீஸ்வரனுக்கும் சில தொல்லைகள் உண்டு ஏழைகளுக்கும் சில தொல்லைகள் உண்டு ஏழைகளுக்கு ஆதரிசம் ஒரு எடுத்துக்காட்டு குச்சேலர் கோடீஸ்வரனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு லக்ஷ்மிபதியா இருக்கக்கூடிய சீமன் நாராயணனான கிருஷ்ண லட்சுமிபதியை காட்டிலும் ஒரு பிரபு கிடையாது குச்சேல ஒரு ஏழை கிடையாது பிரபு பகவான் துவாரகாதீசனாக பெரிய குடும்பம் பெரிய நிர்வாகம் சர்வலோகங்கள்லையும் அவனுடைய ஆக்ஞிய செல்லும் பல சத்ருக்கள் ஜராசந்தாதி சத்ருக்கள் இவ்வளவு பேருக்குரிய மத்தியிலையும் தன்னுடைய ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணணும் ராமாவதாரத்திலேயாவது ஒரே சத்ரு ராவணன் அவன் போன பிறகு பதினோராயிரத்து சச்சம் வருஷ காலம் ஸ்ரீராமபிரா நிம்மதியா ராஜ்ய பரிபாலனம் பண்றார் நெடுப்புற யார் வந்தான்னு தெரியல கிருஷ்ணாவதாரத்துல பொறக்கிறதே சத்ரு வீட்டில்தான் அப்பா அம்மாவை ஜெயில போட்டுக்கிறான் கம்சன் வந்துடுவான்னு கொல்லுவாங்கிற இடத்துல பிறந்து கடைசி வரையிலும் அந்த வரையிலும் விரோதிகளே அவ்வளவு விரோதிகளுடைய மத்தியிலேயே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன் அவதார காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறார் சாமானிய மனுஷனா இருந்தா ஒரு தலசூக்குறோம் உடனே ஒரு விரோதம் தலசூக்குறோம் விரோதம் என்று சொல்லி மனசு வெறுத்து சளைச்சு களைச்சு போயிடுவான் நாம் அத்தகைய ஒரு கலைப்பும் சளைப்பும் நம்முடைய வாழ்க்கையில அடையக்கூடாது முயற்சி திருவினையாக்கும் என்று வள்ள வள்ளுவர் பெருமான் சொல்றார் நாம் முயற்சி திண்டே இருக்கணும் நிர்வேதம் கூடாது கூடாதுன்னு சுந்தரகாண்டத்துல ஹனுமான் சொல்றார் நிர்வேதங்கிறத அலுப்பு என்ன பண்ணினோம் போ அப்படிங்கிற ஒரு அலுப்பு பெரிய வீரனை கூட உட்கார வச்சிடும் ஆனால் உற்சாகம் அப்படிங்கிறது இருக்கே அது ஒரு சோனி பிச்சான கூட பெரிய காரியத்தை பண்ணும்படியா பண்ணிவிடும் இந்த உற்சாகம் தான் பலம் அதனால மனசு எப்பொழுதும் குதூகலமாவே இருக்கணும் அதனாலதான் எங்க சுவாமிக்கு பக்த கோலாகலன்னு பேர் ஏன் அப்படின்னா குதூகலமாவே இருக்கணும் அந்த குதூகலமா இருக்கணுங்கிறத அன்றும் இன்றும் என்றும் பார்த்துக்கலாம் பிரபுவின் இடத்துல சளைப்பே இருக்க கூடாது களைப்பே இருக்க கூடாது மேல காரியங்களை செஞ்சுட்டே இருக்கணுமா ஆனா ஒரு காரியத்துக்காக வந்துட்டு நூறு காரியத்தை பன்னெண்டு பேடுவார் கர்கசம்மி தேலை ஒரு காரியத்துக்குன்னு வருவதா வந்த பிறகு பார்த்தா நூறு காரியத்தை சாதிச்சு ரெண்டு பேடுவேன் இப்ப ஏற்பட்ட ஒரு உற்சாகம் பகவான் இடத்துல இருக்கு இல்லையோ அத்துகையவர் உயர்ந்த ஒரு உற்சாகத்தினால்தான் நம்ம உயர்ந்த லாபங்களை அடைய முடியும் ஸ்ரீ கண்ணபிரானுடைய நிர்வாகம் குச்சேலனுடைய நிர்வாகம் குச்சேலருக்கு பத்து குழந்தைகளை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி இல்லாத நிலை லோக நிர்வாகம் பண்ணக்கூடிய பிரபு லோக நிர்வாகத்துல உள்ள சிரமங்கள் உண்டு குடும்ப நிர்வாகத்துல உள்ள சிரமங்கள் உண்டு லோக நிர்வாகம் பிரபுவான கிருஷ்ணனுக்கு குடும்ப நிர்வாகம் குச்சேலருக்கு குடும்ப நிர்வாகத்தை பத்தி குச்சேலரும் கவலப்படல லோக நிர்வாகத்தை பத்தி கண்ணபிரானும் கவலப்படல ரெண்டு பேரும் சந்திச்சு விட்டாளா சந்திச்சதும் குஜேலுக்கு கண்ணபிரான் கேட்டான் இப்பேற்பட்ட பிரபுடா நீ அப்படின்னா ஏன் நாள் விட நீ பிரபு கண்ணவீரான்னு சொல்ற ஏன்னா நீ கஷ்டப்பட்டியானா இவ்வளவு நாள் என் கோவிலுக்கு வந்திருப்பிய இவ்வளவு தானம் வரல சமம் இருந்ததுன்னாட்டு வரலாம் அப்படின்னு வந்திருப்பேன் இல்லையா எவ்வளவு பேர் எனக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு வரா குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும்னு வரா இல்ல எனக்கு தலைவலி தீங்கணும் வயிற்று வலி சில பேர் கடன் நீங்கணும்னு வரா சில பேர் கடன் கேக்கிறதுக்காக வரா எத்தனை பேர் என் இடத்துல வரா ஆனா நீ வராதபடியே இருக்கிறதுல இருந்து என்னை விட பெரிய ஸ்ரீமான்னு தெரியறது அப்படின்னா அது என்ன ஸ்ரீ குச்சாலருக்கு இருந்த பெயர் பெற்ற ஒரு ஸ்ரீ என்னன்னா தாரக மந்திரம்தான் நாமஸ்பரணம்தான் அவனுடைய ஸ்ரீ அந்த நாமஸ்பரணம் அவருக்கு என்ன பண்ணிட்டு நமக்கு இருக்கேன் எனக்கு ஒன்றும் குறையில்லையே அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுத்து எடுத்தோம் இந்த திருப்தி குரு கிருப்பை இல்லாத போல வருமா அந்த குரு கிருப்பையினால நித்திய திருப்தனாக இருக்கக்கூடிய பகவான் சொல்றான் குரு கிருபையால நான் திருப்தனா இருக்கேன் அப்படிங்கிறான் ஏழாயிரன்னும் குச்சையலடு சொல்றார் குரு கிருப்பையினால நான் திருப்தனாக இருக்க ஒரு குறையும் இல்ல மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்ற அழகிலிருந்து நாம் ஒரு மனுஷனுடைய ஒரு நிறைவு பூர்ண நிலை மனசு நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பூர்ண நிலை குரு கிருப்பையான வருணமே தவிர வேற அதுக்கு வழியே கிடையாது அதனாலும் பகவான் இங்க ஸ்திரமா சொல்றது குருகோ அனுகிரகேணை புமான் பூர்ணகா பிரசாந்தய பிரசாந்தின்னு வருணம் மனுஷ அந்த பிரசாந்திங்கிறது இல்லை அப்படின்னா எது இருந்தும் பிரயோஜனம் ஒரு பெரிய கோட்டீஸ்வரனை போய் பார்க்கிறோம் சாரு சௌக்கியமா என்னவோ இருக்க கஷ்டப்பட்டு இருக்கிறார் உயர்ந்த பதவியில உத்தர இருக்கிறார் அவருக்கு ஏகப்பட்ட கான் அவர் பேட்டி காண்றதுக்கே இருக்கு அவரையும் அவர் சிணை திருப்பி கேட்டார் என்னவோ இருக்க ஏன் இந்த தொல்லையில மாற்றின்றேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அவர் தான் ஆனா அவர் அந்த இடத்த சம்பாதிக்கிறதுக்கும் அவ்வளவு பாடுபட்டார் சம்பாதிச்ச அப்படி கடைசியில் அதிருப்தி தான் அவர் கண்டது எல்லாரும் அவர் திட்டினார் தெருவில் இருக்கும்பொழுது அவரை ஒத்துரம் திட்டல இறக்கப்பட்டு இருந்தார் அவர் போய் ஏறின பிறகு எல்லா பத்திரிகைகளையும் எல்லா சுவர் ரொட்டிகள்லையும் எல்லாரும் வாயிலையும் திட்டு வாங்குகிறார் ராமபிரானாவது ஒரு திட்டு வாங்கினார் யார் ஒருத்தங்கிட்டேன்னு இவெல்லாம் ஆயிரம் திட்டு வாங்கிக்கிறார் அப்போ பதவிக்கு ஆசைப்படுவேனாத்தான் இப்படி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அவனுக்கும் திருப்தி இல்லை பிரம்மா இந்திரன் வரையிலும் எல்லாருக்கும் திருப்தி இல்லை பிரசாந்தி இல்லை சாந்தி இல்லை சாந்தி இல்லை சாந்தி இல்லையுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறார் எதுன்னு ஒரு மகாராஜன் அவன் பூமண்டலம் பூரா நிம்மதி ஆராத்துல கிடைக்கும்னா அலைஞ்சான் யாரு பார்த்தா நிம்மதி கிடைக்கும் யார பார்த்து சாரு சௌக்கியமா என்னவோ இருக்க நிம்மதி இல்ல கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற நல்ல குண்டான் அவனை போய் சாரு சௌக்கியமானா நிம்மதி இல்ல கஷ்டப்படுறேன் பெரிய கோட்டீஸ்வர ஒருத்தர் சார் சௌக்கியமா நிம்மதி இல்ல கஷ்டப்படுறேன் பெரிய பதவியில உள்ள ஒரு பெரிய மந்திரி சாரு சௌக்கியமா நிம்மதி இல்ல கஷ்டப்படுறேன் பெரிய பில்லா போய் பார்த்தா சாரு சௌக்கியமா நிம்மதி இல்ல கஷ்டம் பெரிய ஆபீசர் சௌக்கியமா நிம்மதி இல்லை அப்படியே சுத்தின வரும்பொழுது கடைசியிலே காவேரியனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல சகிய பர்வதத்தனுடைய அடிப்படையில ஒரே ஒரு அவதும்பரட்சத்தினுடைய அடியிலே கால்மேல் காலு போற்று உட்கார்ந்து அவதூதனை பார்த்ததும் எது மகராஜன் விழுந்து சேவிச்சா எப்படி நீங்கள் நிம்மதியார்கள் உலகம் அப்படியே தத்தளிச்சிருக்க எப்படி இந்த சாந்தி உனக்கு உண்டாச்சு அப்படி கேட்கிறான் எது அவதூத்தரை சொன்னார் குரு கிருப்பை அந்த குரு கிருப்பையால் தான் எனக்கு பிரசாந்தி எனக்கு எதுவும் சங்கல்பம் இல்லை பிரசாந்தியா உட்கார்ந்து உன்னுடைய குரு யாரு அப்படின்னு கேட்டான் என்னுடைய குரு லோகம் இருக்கா லோகம்புரா ஒரு பட்சியை பார்த்தாலும் எனக்கு குருதான் ஒரு பள்ளியை பார்த்தாலும் எனக்கு குருதான் ஒரு சிலந்தியை பார்த்தாலும் எனக்கு குரு தான் ஆகாசம் குருதான் பூமி குருதான் அப்ப என்னன்னா சர்வம் விஷ்ணுமயம்ங்கிறது போலயே சர்வம் குருமயம்னு ஆயிடுத்து எனக்கு எங்கு பார்த்தாலும் எல்லாம் குருமயமா இருக்கு யார பார்த்தாலும் குருவா இருக்கு ஜெகத்தே குருவா இருக்கு எல்லாம் எனக்கு ஏதோ பாடம் சொல்றது போல இருக்கு அப்ப என்னுடைய குரு லோகம்பூரா வியாபிச்சிருக்கிறார் லோகம்பூரா குருவுதான் நான் பாக்குறேன் குருவினாலேயே உலகம் பூர்ணமா இருக்கு அதனால என் உள்ளமும் பூர்ணமா இருக்கு என்று சொல்லு இருபத்தி குரு சொன்னதாக சில பாடங்களே சொல்ல தொடங்கினார்னு மேல சரித்திரம் அந்த குரு கிருபம் மட்டும் இல்லையானால் நீ எது இருந்தும் பிரயோஜனம் இல்லையார் ஜெகத்குருவான ஆதிசங்கரர் சரீரம் சுரூபம்யம் யாரு சித்திரம் குரோ ரங்கிரி பத்மே மனசேனக்னம் தத கிம் தத கிம் தத என்று கேட்கிறார் சரீரம் சுரூபம் ரொம்ப அழகான சரீரம் நமக்கு நம்மள செகண்டே நமக்கு சந்தோஷமா இருக்க அடிக்கடி கண்ணாடி எடுத்து பாக்குறோம் அழகும் படுத்திக்கிறோம் எவ்வளவுதான் நமக்கு அழகா இருக்கட்டுமே நார்க்கும் என்னடா பிரயோஜனம் அப்படிங்கிறார் ஏனால் சரீரம் சுரூபம் திருப்தி அடைஞ்சுடாதே அடைஞ்சுடாது எவ்வளவு நாளைக்கு இன்னைக்கு திருப்தி அடைஞ்சுடாத எல்லாம் தாக்காலிகம்தான் எல்லாம் தாக்காலிகம்தான் ஏனால் முலாம் பூஷணம் தங்கம் முலாம் பூஷனும் ஆனால் முலாம்பூஷன் அன்னைக்கு தக்கத்தக்க தக்கத்தக்கான் இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அச்சொல்லியா உடனே அது உள்ள இருக்கிற வஸ்து என்னன்னு தெரிஞ்சிடும் அதுபோலதான்டா இந்த சரீரம் இன்னைக்கு ஏதோ பாலிஷா இருக்கு நல்ல அழகா இருக்கு நல்ல தெம்பா வீசி நடக்கிறோம் நினைச்சனுடாதே இப்படி வீசி நடந்தவன் ஒரு காலத்துல இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு நினைக்கிறவன் பஜனை எண்ணத்துக்கு கிஜனை எண்ணத்துக்குன்னு கிண்டல் பண்ணவங்க எல்லாம் பஜனையில வந்து உட்காந்துருக்கதை பாக்குறேன் ஒரு ஆளு கேட்டான் இந்த பஜனை எல்லாம் என்னது கேக்குறான் அவனே என்ன பண்றான் காலம் வருது இரண்டிகும் காலம் வந்தது ராவணனுக்கும் காலம் வந்தது கம்சனுக்கும் காலம் பிரத்யமா பிரத்யட்சமா பார்க்கிறோம் யாரும் நான் அப்படியே கல்லால கட்டி வச்சிருந்தா கூட ராத்திரி உடச்சிட்டு போயிடறான் மாம்சத்தால கட்டினுதான் விகாரப்படாம இருக்க போறது சரீரந்து ஏமாந்துடாதேனா சரீரம் சுரூபம் ததாவா கலச்ச நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் பொண்டாட்டி ரத்தி மாதிரி இருக்காமா பொத்தாரிட்ட சொல்ல முடியாது சில பேர் சொல்லணும்னு சொல்லுவான் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு இருப்பாள் சந்தோஷப்படுவனே தவிர கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அவ தலையெல்லாம் நெறச்சு பல்லு உதிர்ந்து பழைய போட்டோவை போயிடுச்சுன்னு ஆதங்கப்பட வேண்டியதுதான் கல்யாண போட்டோ ஆல்பத்துல இருக்கு அது கூட வீணா போயிடுது அதை கண்டு சந்தோஷப்பட வேண்டியதுதான் வேறு எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டாலே அதான் உன் சரீரம் போலதான் அவ சரீரம் ததாவா கலத்திரம் அப்பேர் பெட ரத்தி சுந்தரியா என்னுடைய மனைவி இருக்கான்னு சந்தோஷப்படுத்துக்கல அப்ப எவ்வளவு எவ்வளவு பொன் பார்த்து பொன் பார்த்து பொண்ணு பார்த்துக்கலையாம் எவ்வளவு பொன் பார்த்தா எவ்வளவு போட்டோவை பார்த்தா எவ்வளவு நேர பார்த்தா கஷ்டல பிரயோஜனம் இல்லையே அப்படியே இல்லையே அன்னைக்கு பார்த்தது மாதிரியே இருக்க வேண்டாமோ வருஷத்துக்கு அப்படியே இல்லையே ஏனால் சரீரம் ஜீரணமாக நாளுக்கு நாள் நாலு நாள் நாலு நாள் ஜீரணம் ஆயிடும் க்ஷீணதையாயிடும் சரீரத்துக்கு உற்பத்தி உண்டு மாறுபாடு உண்டு வளர்ச்சி உண்டு தேய்வு உண்டு அழிவு உண்டு அப்போ இதுல சந்தோஷப்பட முடியாதுங்கிறதுனால சொல்றார் சரீரம் சுரூபம் ததாவா களத்திரம் தனம் மேரு துல்லியம் சில எவ்வளவு தனம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்துடுமா அவன் நினைச்சோமா மேறு பருவத்தளவுக்கு தனம் அப்படின்னு சொல்றா மேறுபருவத்திற்கு ஒரு கால தராசு இருந்து அவர் தராசு தட்டுல மேறு பருவத வச்சு மேருன்னு பூஜைக்கு சின்னது பண்றாள் அது கூடாது மேறு பர்வதமே தராசுக்கு ஒரு பக்கம் வச்சு இன்னொரு பக்கம் இவன் ரூபாயெல்லாம் கொட்டினாங்க ரெண்டு சமமா இருக்குமா மேறுபர்வத ஒரு சுவர்ணத்துக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு மேருமலை சுவர்ண மலை அந்த சுவர்ண மலைக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும் அவ்வளவு பணம் கிட்ட அப்படின்னாலும் சம்பாதிக்கிறது தான் ஒரு ரூபா ஒரு ரூபாவா சம்பாதிப்போமே தவிர செலவு வந்து ஐம்பதனாயிரம் ரூபாயா லட்சமா இருபத்தி ரூபாயா அப்படிதான் செலவுவார் ஒண்ணுமில்ல ஒரு சின்ன டாக்டர் கிட்ட ஏதோ ஒண்ணுக்குன்னு போனோம் ஒண்ணுமில்ல கோடை கட்டியோ இல்ல ஜலதோஷமோ தெரியல இங்கே மூக்க காமிச்சுட்டு வருவோம்னு போனோம் கூடவே அவர் என்ன பண்ணார் நீ சத்தே போயிடுவேன் இது வந்து பெரிய ஆபத்து இன்னைக்கே ஆபரேஷன் பண்ணி ஆகணும் பெட்ல சேர் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிடுவா எல்லாரும் அவா கோஷ்டிய எல்லாரும் எல்லாரும் போயிடுவேன் நீ போயிடுவேன் கஷ்டலாம் என்ன பண்ணுவான் என்ன ஆகும்னா நீ படு அப்படி கடைசியில பார்த்தா கையில இருந்தது எல்லாம் போயிடுச்சு இனிமே அடிப்படலையேன்னு செலவு அப்படி வரும் எந்த செலவானாலும் இந்த செலவு தான் இல்ல பிறகு எடுத்துட்டேன் அவ்வளவுதான் எந்த செலவானாலும் சம்பாதிக்கிறது தான் சமப்பட்டு சம்பாதிக்கமே தவிர செலவு அப்படியே வரும் அப்ப எனக்கு தனம் மேரு துல்லியமான தனம் இருக்குன்னு சந்தோஷப்பட முடியாது தனம் மேரு துல்லியம் யசஸ்தாரு சித்திரம் உலகத்துல எவ்வளவு புகழ் எனக்கு இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட முடியாத ஏனால் புகழ் உள்ளவன் தானே எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒத்தரையும் பத்தி தெரியாம பாட்டு இருந்தான்னா அவங்ககிட்ட அவனை பத்தி கவலையே இல்லை ஏன்னா அவனை பத்தி யாராவது கேளனம் பண்ணினாலும் ஒரு ரெண்டு பேர் பேப்பர்ல வராது அவனை பத்தி இந்த புகழ் உடையவனுக்கு ஒரு இகழ் வந்துடுத்தால் அது எத்தனை வாய் புகழ்ந்ததோ அத்தனை வாயும் இகழும் அது மட்டும் இல்லை பொது பத்திரிகை எல்லாம் வந்துடும் டிவியில எல்லாம் வந்துடும் பத்தி அந்த புகழ் வரவே கூடாது எவ்வளவு பெரிய புகழ் இருக்கோ அவ்வளவு இகழ் கூட காத்திருந்திருக்கு எஸ் சாரு சித்திரம் அப்பேற்பட்ட புகழுக்கு ஆசைப்படாது உண்ட சூ சரீரத்துக்கு தானே இதுக்கு ஒரு புகழை சம்பாதிச்சிட்டு போகணும் அப்படிங்கறது எவ்வளவுதான் அறியாம அதனாலே நீ எதை எதை சொன்னாலும் சரீர விஷயமா இருக்கிறதுனால நீ சந்தோஷப்படுத்துக்கு இல்லையேங்கிற நான் அழகா இருக்கேன்னா சந்தோஷப்படுறதுக்கு இல்லையா உடம்ப பத்தி நானே இது ஒரு நாள் போயிட போறதே என் மனைவி அழகா இருக்காளேனால ஒரு நாள் அவ முன்னாடி போறாளோ நீ முன்னாடி போப்பறையோ போயிட போறதே இதுவும் தாக்காலிகம் என் கையில பணம் இருக்கேனா அதுவும் தாற்காலிகம் ஒண்ணு அதெல்லாம் இருக்கும் பொழுது நீ போயிட போறேன் ஐயா பணம் பேங்க்ல இருக்கு ஆள் போயிட்டான்னு ஆயிடப்போ இல்ல நீ இருந்து அதெல்லாம் செலவிழிச்சு அதுவும் தாக்காலிகம் புகழம்னால் புகழும் தற்காலிகம் தானே இன்னைக்கு சபையில திட்டினாலும் திட்டுவா திட்டுறவாழே திடீர்வா உங்களை போல உண்டாம் வா இது உலகை இயற்க ஒரே குணுதான் சாஸ்வதம் எது அப்படின்னா குரு பத்மே மனஸ்தே நலக்னம் குருவா ஷீக்காத போனால் ஹிருதயத்திலே அந்த ஸ்வரூப ஜானம் வராத போனால் அப்போ நமக்கு குறையற்கா இருக்கு அது இருந்து விட்டுதான் ஆனால் அப்பொழுது அவன் மனசு நிறைஞ்சிருக்க முடியும் ஏன்னா நவகோடி ஐஸ்வர்யமுடைய புரந்தரதாசனே குருகிருபி ஆளான பிறகுதான் நிம்மதி அடைகிறார் பூர்ணமா இருக்கிறேங்கிறார் வரகோரு உபதேச நிறவது எனகேஇ ஹரிதாசர சங்கை ம்பிரதாயத்துல நமக்கு மூன்று குரு ரத்தனங்கள் போதேந்திராள் ஸ்ரீதர ஐயாவாள் சத்குரு சுவாமிகள் அப்படிங்கிற மூன்று குரு ரத்தனங்கள்ல எப்பொழுதுமே நடுவில் இருக்கிற ரத்தனத்துக்கு ஒரு தனி பெருமை உண்டு இந்த மூன்று ரத்தனங்கள்ல முதல் ரத்தனம்னு நேத்திக்கு சொன்னோம் இருந்தா கூட நடு ரத்தனம் உண்டே நடு ரத்னத்தை பிரதானமா வச்சு ரெண்டு ரத்னத்தையும் பக்கத்துல வைப்பா அதே போல பெருமாளே வருட்டம் ஸ்ரீதேவி பூதேவி நடுப்புற பெருமாள் நிற்பார் முருகனே வரட்டம் வள்ளி தேவசேனா நடுப்புற முருகன் நிற்பார் அப்ப முருகனால அந்த வள்ளி தேவசேனாவுக்கு பெருமை ஸ்ரீதேவி பூதேவிக்கு பெருமாளால்தான் பெருமை கழுத்துல போட்டு இருக்கிற ரத்தனம் மூணு ரத்தனம் போட்டுனா நடுகள் நல்ல ரத்தனத்தை வச்சு ரெண்டு ரத்தனத்தை பக்கத்துல வைப்பார் மூணு ரத்னம் ரத்னத்ரஜ பரீட்சான்னு ஒண்ணு பண்ணினார் அப்பயே தீட்சிதர் மூணு ரத்னம் தான் இல்லாது போனா பரீட்சைக்கே வராது இங்க பரீட்சைக்கு எடுத்துனாலேயே மூணு ரத்தனம் வரலேட்டா பரீட்சைக்கே வராது அந்த மூணு ரத்தனம் அப்படின்னு எடுக்கும் பொழுது நெடு ரத்தனமாக பிரகாசிக்கிறது நம்ம ஐயாவாள் ஆச்சரியமான உடையவர் பரமேஸ்வரனுடைய அவதாரம் அவர் தயையே வடிவமான கருணைனு ஒண்ணு இருக்கு அதனாலதான் ஐயாவால கருணேன்னு ஒன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா உடம்பு பண்ணிருக்கு அவருக்கு கருணை அப்படிங்கிறதுனாலேயே அவருடைய திருமேனை பண்ணிருக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு கிருபாலுவான ஒரு குரு கர்நாடக தேசத்திலே அவதாரம் பண்ணினார் மைசூர் மகாராஜாவுக்கு மந்திரியாக லிங்காரியர் அப்படிங்கிறது இவருடைய தகப்பனாருடைய பெயர் எப்போ ஒரு மந்திரியா இருந்தாரோ மைசூர் மகாராஜாவுக்கு அப்போ அவர் பெரிய லட்சாதி இருக்கணும் இந்த காலத்துல கோடீஸ்வரன் சொல்லணும் அப்பேற்பட்ட ஒரு பிரபு அவருடைய ஏகபுத்திரன் ஆனால் கொஞ்ச நாள்ல தகப்பனார் காலமாயிட்டார் தாயார் இருக்கா தாயாருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கிறார் இன்னமும் வந்து அவருக்கு மைசூர் ராஜ்யத்துல உள்ள மதிப்பு இருக்கு பால்யத்திலேயே வேத வேதாந்தங்கள்லாம் சர்வசாஸ்திரமும் படிச்சவர் அவருடைய கிருதியிலிருந்தே நமக்கு தெரியும் அவர் பண்ணியிருக்கிற கிரந்தங்கள்ல இருந்தே அவர் எவ்வளவு படிச்சவர் அப்படிங்கிறது தெரியும் படித்தவாளுடைய பெருமையை படித்த வாழ் தான் அறிவா ஹனுமான் எவழுவடிச்சாருன்றதுக்கு ராமர்தானே சாட்சி நான் வினீதசே நான் எஜுர்வேத தாரினா நான் சாமவேத விதுஷகான் ஆச்சரியப்படுறாரே பெருமாள் அதுபோல ஐயா படிப்புக்கு யார் சாட்சினா போதேந்திரால் சாட்சி ஐயா வாழ் இருந்த போதேந்திரால் அஸ்மத அபியுக்த சிகாமணி வெங்கடேஸ்வர சாஸ்திரி பிகி அப்படின்னு ஏகவசனமா பேசாம பகுவசனமா பேச பகுபஜனமா பேசி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து அவருடைய மதிப்பை நாம் தெரிஞ்சு கொள்ள முடியாது எப்பேற்பட்டவர் தெரிஞ்சு கொள்ள மேலும் இந்த திருவிசலூர் அக்ரஹானுமே எல்லாம் பண்டித மணிகள் இருந்த இடம் ஒவ்வொருத்தரும் நேற்றை வரையலும் இதுக்கு முதல் தர இன்னைக்கு எந்த தலைமுறை இருக்கோ இதுக்கு முதல் தலைமுறை வரையலும் வேதத்துல சூழர்கள் சாஸ்திரத்துல சூழர்கள் மலிந்து இங்கே ஒரு பிடி மண்ணை எடுத்து கேட்டாங்க அது வேதம் சொல்லும் சாஸ்திரம் சொல்லும் இந்து தெரு மண்ணை எடுத்து கேட்ட அப்பேற்பட்ட மகான்கள் இருந்த இடம் நேற்று வரையிலும் நானும் இப்பொழுது முந்நூத்தி வருஷங்களுக்கு முன்னாடி போறேன் நேற்றுக்கு அப்படி இருந்ததுன்னா முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்ப எப்பேற்பட்ட மகாவித்வான்கள் இங்க இருந்திருப்பார்கள் அத்தனை பேர்கள் மத்தியில ஐயாவால் ஜொலிச்சாளானா நடுநாயகம் மாதிரி எந்த மகானுக்கு இங்க உற்சவம் நடக்கலையே அவ்வளவு மகான்கள் இருந்திருப்பாள் இல்லையா ஆனா ஐயா உற்சவம் நடக்கிறது அதை நாம் பார்க்கும் பொழுது இவருக்கு எப்பேற்பட்ட ஒரு மதிப்பும் எப்பேற்பட்ட ஒரு பெருமையும் ஐயாவாளுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கறத நிச்சயம் பார்க்கலாம் அப்பேப்ட ஒரு பித்வச்சிகாமணியா இருக்கூடிய இந்த மகான் பிறந்த அவதரிச்சது காவேரி தீரத்துலதான் காவேரி கர்நாடகத்துல அவதரிச்சு தமிழ்நாட்டுல சமீபத்துல அவதரிச்சு மகாலிங்கத்துல வந்து சங்கமம் ஆறார் காவேரி மாறி வந்துடே காவேரி கரையோட வந்துட்டே இருக்க இப்படி ஓடி வரணும்னா எல்லாருக்கும் சாந்திய குளிர்ச்சிய ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காகவும் எல்லாரையும் பவித்திரம் பண்ணுவதற்காக எல்லாருக்கும் பாபத்தை நீக்கி பரகதியை கொடுக்கறதுக்காகவும் எப்படி வராளோ அதுபோலயே நம்முடைய ஐயா வாளுடைய ஒரு திக்விஜயம் எல்லா ஜனங்களையும் பவித்திரமாக்குவதற்காக தான் செய்மானவர் அங்க ஒண்ணு இல்லாமையினாலே கஷ்டப்பட்டு கொண்டு ஓடி வரல படிப்பு இல்லாதனால ஓடி வரல ஆதரவு இல்லாதனால ஓடி வரல மைசூர் ராஜா லிங்காரியருக்கு அடுத்தபடியாக இவருக்குத்தான் பட்டம் மந்திரி பட்டம் கொடுக்க தயாரா இருக்க ஐயா வாழுடைய கிருதயம் எப்படி இருந்ததுன்னா மூர் பரிச்சி தாரம கீர்த்தனா நிமியே நோச்சேதே மமஹீவிமூர் பரிச்சிந்தனார திவ்ய நாம பரிகீர்த்தன தாரயாவாம் நான் எப்பொழுதும் உன்னையே தியானம் பண்ணின்றிருக்கேன் உன்னுடைய தியானத்துக்கு விரோதமாக்கக்கூடிய எந்த லௌகீக சாஸ்திரிய காரியங்களும் எனக்கு வரக்கூடாது பக்கத்தில் உள்ள காவிரிக்கு கூட ஸ்நானத்துக்கு போக மாட்டாரா ஐயா அவள் சொல்றா தினசரி ஏதோ அமாவாசனைக்கு போனா போறும் ஏன்னா காவிரி தான் ஆத்து கணத்துக்கே வந்துடுறாள இவரை பாக்குறதுக்கு ஏனால் தியாகராஜ சுவாமி சொல்றாள் தியானமே வரமை கங்கா ஸ்நானமும் ராம தியான நான் அதுவே கங்கா ஸ்நானண்டா அப்படிங்கிறார் தியானம்தான் முக்கியம் பாக்கி சர்வமும்னாதான் இங்க ஓடணும் அங்க ஓடணும் தியானம் வந்துட்டு தியானமே பண்ணிட்டு இருக்கலா எனக்கு அது போரும் தத் திவ்ய மூர்த்தி பரிசிந்தன தாரையாவா நீ வந்து சந்திரகலாதனஹா நீலகண்டனஹா சுத்தஸ்படிய சங்காசனா வியாக்ர சன்மாம்பரதரனாக நாகபூஷணனாக பரமேஸ்வரான் இருக்கையே எவ்வளவு நினைச்சாலும் ஐயா வாளுக்கு மதுரமா இருக்கான் இந்த ரூபம் அங்க திவ்ய ரூபத்தை நான் சிந்தனம் பண்ணிக்கொண்டே நான் எப்போதும் இருப்பேன் ஒரு கால மூர்த்தி தியானம் கடினம் மூர்த்தி தியானம் மனசுக்கு வரணம் நெஞ்சுக்கு வரணம் நாம் அபியாசம் பண்ணி பார்க்கணும் ஒரு ஜென்மாவில வராது அநேக ஜென்ம சம்சித்தாதி பராங்கத்தியம் ஏதோ ஒரு ஜென்மாவிலே அது அபியாசத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னா அது விடு அந்த எனக்கு மூர்த்தி தியானமாவது வேண்டாம் நாம தார என்கிறது என் வாக்குல வந்துட்டே இருக்க கூடாதா திவ்ய நாம உன்னுடைய நாம சங்கீர்த்தனை எப்பொழுதும் சம்போ மகாதேவா சங்கரா சிவா என்று உன்னுடைய நாமங்கள் தாரையா என்னுடைய நாக்கில வந்துட்டே இருக்க கூட ஒன்னு மூர்த்தி தியானம் வேணும் ஒன்னு எனக்கு நாம தார வேணும் இது ரெண்டும் இல்லாத போனா கிம் ஹத நான் இருக்கணும் எனக்கு என்னதுக்கு எங்க அம்மா என்ன பெத்தா சாப்பிடறதுக்கும் தூங்குறதுக்கும் உபதிரவம் பண்றதுக்குமா நான் என்னத்துக்கு இருக்கணும் என் அம்மா என்ன பெத்ததுக்கு நாம் சிவபக்தி பண்ண இன்னைக்கு சோமவாரம் பிரதோஷம் சிவராத்திரி ஒரு புண்ணிய காலங்களிலே போய் ஒரு சிவ தரிசனம் பண்ணுவோம் ஒரு நேர நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாம பூமிக்கு சுமையா நான் எண்ணத்துக்கு இருக்கணும் கிம் அது ஜீவித்தேனே என்று நினைக்கக்கூடிய ஐயாவாளுக்கு காலமே இழந்துடுதும் நேர அரை போனார் ஆபிஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்தார் ராஜா ரொம்ப கொண்டாடினா உடனே சாயங்காலம் வந்தார் மறுநாள் காலமே ராஜாவை பார்க்க போனார் ராஜ சேவை பண்ணிட்டு இருக்கிறார் சாயங்காலம் ஒரு மந்திரி பதவி அவருக்கு பிடிக்குமா தியாகராஜ சுவாமிகளை தேடி வந்த பதவியை வேண்டான்னு விட்டுவிட்டார் இல்லையா பதவி நீ சத்பக்தின்னு பாடுறார் தியாகராஜ சுவாமிகள் ராமபக்திக்கு ஈடான பதவி உண்டா அப்படின்னார் மகான்கள் அப்படித்தான் இருப்பான் நிதி சால சுகமா ராம சந்நிதி சேவ சுகமா தியாகராஜ சுவாமிகள் அது ஐயாவால் தன்னிடத்துல தன் கையில இருந்த பதவியை வேண்டான்னு விட்டார் காரணம் எதுனால் பக்திங்கிற பதவிக்கு இது ஈடாகாது அந்த பக்திங்கிற பதவி எனக்கு கொடுங்கிறார் பண்டு ரீதி கொலு தியாகராஜ சுவாமிகள் ராமனை அப்ப எனக்கு ஒரு முத்ர பில்லை கொடுங்கிறார் ஏனால் வாசல் ஒரு டவாலி அவனுக்கு ஒரு முத்ர பில்லை இருக்க அதை போட்டு ராமர் தர்பார்ல சிம்மாசனத்தை உக்காரணுமா தியாகராஜ சுவாமிகள் கையில ஒரு தடி வச்சோ பிச்சுவா வச்சண்டோ வாசலை நிற்கணுமா அப்ப என்ன முத்ர பிள்ளைன்னா ராமபக்தன் ஒரு முத்ர பிள்ளை எனக்கு கொடுக்கும் நீ தர்பார் உட்கார்ந்து நான் வாசலை நிற்பேங்கிறார் அந்த கீர்த்தனத்துல பாகவதால் ஆசைப்படுறதே ஒரு தனி அல்லவோ இவர் பாகவதன் பாகவத பெயருக்கு ஆசைப்பட்டார் இவர் திவான் மந்திரி ஐயாவாள் பெயருக்கு எல்லாம் கூட ஆசைப்படலை நாம் அவரை மரியாதையா சொல்றோம் ஐயாவாள்னு ஆனா அவர் ஆசைப்பட்டது எனக்கு யாராவது மந்திரிருக்காரா மந்திரிருக்காரான்னு கேட்டுன்னு ஒருவாளா அதுல இஷ்டம் இல்லையா அவருக்கு பாகவதற்காரான்னு கேட்க மாட்டாளா அப்படி ஒரு பக்தி எனக்கு இல்லையா அப்படின்னு சாபப்படுற ஐயாவாள் தன்னுடைய தாயார் தன்னுடைய மனை வீட்டுக்கு சொல்லிண்டார் இது மாதிரி நான் யாத்திரை போறதா இருக்கேன் காவேரியனுடைய உற்பத்திலேருந்து காவேரி சங்கமம் வரையிலும் சிவவிஷ்ணு கேத்திரங்களை தரிசனம் பண்ணி கொண்டு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நான் கிளம்பிட்டேன் இங்க ஒன்னும் குறையில்ல பெரிய அரமண மாதிரி வீடு இருக்கு காரியஸ்தர்கள் இருக்கா சொத்து இருக்கு சுதந்திரம் இருக்கு நீ சௌக்கியமா அருமா நான் யாத்திரையை முடிச்சண்டு வரேன் அந்த அம்மா சொல்றா என்ன நீங்க அழிச்சனு போகணும் விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன் உங்களோட நான் வரத்தான் வருவேன் என்று ராமபிரான் புறப்படும் பொழுது தேவி சீதை எப்படி புறப்படுறோ அது போல தானும் வரத்தான் வருவேன் அப்படிங்கிறாள் அந்த பதிவிரத்தை ரெண்டு பேரா யாத்திரை பண்றதுதான் உச்சித்தம் ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்பிடுவோம் நிராகரிக்க முடியல ரெண்டு பேருமா சேர்ந்து தாயார நமஸ்கரிச்சா வயசான கழுவி அம்மா எங்களுக்கு யாத்திரை போகணும்னு தோன்றது இங்க உனக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லையே சமையலுக்கு அம்மா இருக்கா வீட்டு வேலைக்காரர்கள் எல்லாம் இருக்கா எல்லாம் இருக்கா எல்லாம் அப்பா தேடி வச்ச சொத்து இருக்கு நீ இங்க சௌக்கியமாறி நீ வயசான காலத்துல கஷ்டப்பட வேண்டாம் யாத்திரையை முடிச்சுன்னு வந்துடும் அடை போடா போடா அப்படி உட்காந்துருப்படா இங்கேயாவது வயசான காலத்துல நான் தானே கங்கா காவேரினு ஓடணும் சின்ன வயசுல நீங்கள் கிளம்பும் பொழுது நான் இங்க உப்பு பண்ணி சாப்பிட்டோம் உட்காந்துருப்பேனா நான் உன்னோட வரத்தான் வருவேன் எனக்குதான் யாத்திரை முக்கியம் என்ன அழிச்சுன்னு போறதுக்கா நீங்க ரெண்டு பேரும் வாங்கும் ஏன்னா அம்மா ஆசைப்படுறா யாத்திரைக்கு அம்மா ஆசப்படுறாங்க அங்க ரெண்டு பேரும் போறோம் அப்படின்னு வாங்க என்று அந்த தாயாரன் கிளம்பிட ஆக மூணு வியக்தி தானா அந்த குடும்பத்துல மூணு பேருமா புறப்பட்டார்கள் அங்கங்கு பல கஷேத்தங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்கங்க அவ சுதந்திரமா வந்துட்டா என்ன திரும்பி போறதுங்கிற ஞாபகம் இருக்கான்னு தெரியல இங்க ஒரு மாசம் இருப்பா அங்க ஒரு ஆறு மாசம் இருப்பா இங்க ஒரு மூணு மாசம் இருப்பா ஒவ்வொரு க்ஷேத்திரமா அப்படி தங்கி தங்கி கடைசியில திருச்சிராப்பள்ளி வந்து சேர்கிறார் திருச்சிராப்பள்ளியில மலக்கோட்டை மாதபூதேஸ்வரருடைய கோவில் இருக்கு தாயுமானவர் தாயும் அவரை வந்து தகப்பனாத்தானே சொல்ற வழக்கம் ஜகத பிதரு பார்வதி பரமேஸ்வரங்கும் பொழுது பிதாவாக சொல்லுவா அம்மாவே அம்மானு சொல்லுவா அம்பால அம்பாள்னு பிரசித்தம் அவர் தாயும் தாய் எதற்கு எதுக்கு தாய் அப்படின்னா பொம்னாட்டி குழந்தைகளுக்கு பிரசவம்னு டயம் வரும் அம்மா வேண்டிருக்கு ஆயிரம் பேர் கைங்கரியம் பண்ணினாலும் அப்போ அம்மா இல்லைன்னா அந்த குழந்தை அனாச்சயத்துக்கு அம்மா வேணும் பெத்த தாய் வேணும் அப்ப தாய் இல்லாத குழந்தையா இருந்தா அம்மா இல்லையேன்னு நினைக்கும் அப்படி ஒரு தாயாக பிரசவத்துக்கு செய்யறதுக்காக வந்தாராம் அந்த பரமேஸ்வரர் தாயாராகவே வந்தாரா வந்து பிரசவத்துக்கு செய்தார் அதனால மாதபூத சதகம் மாதபூதேஸ்வருடைய சதகம் பண்ணிருக்கார் ஐயாவாள் அதை பாராயணம் பண்ணாலேயே சுகப்பிரசவம் ஆயிடும் அதை யார் பாராயணம் என்றாலோ அந்த குழந்தைகளுக்கு சுகப்பிரசமா ஆயிடும் தாயுமானவர்னு பிரசித்தமானவர் அதுதான் நம்ம சமஸ்கிருதத்திலே மாதபூதேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம் தாயும் ஆனவர் அவர் க்ஷேத்திரத்துல வந்து தங்கி இவர் பரம சிவபக்தி உடையவர் ஆனால் நாராயண இடத்திலே ரங்கநாதனிடத்திலே அப்பேற்பட்ட பக்தி உடையவர் மார்க்கண்டியர் நாராயணன பார்க்கிறார் நாராயணனும் பிரத்யட்சமானார் சிவபுருமான் பிரத்யட்சமானார் மார்க்கண்டேயர் பார்த்து உனக்கு என்ன வரம் வேணும்னார் எனக்கு அச்சுதே அச்சலாம் பக்தின்னார் எனக்கு நாராயண இடத்துல திடமான பக்தி வேணும் அப்படின்னார் அடுத்து என்ன சொல்றார்னா ததாத்வையின் எனக்கு நாராயண இடத்துல எவ்வளவு பக்தி இருக்கோ அவ்வளவு பக்தி பரமேஸ்வரா உன்னிடத்திலயும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறார் மார்க்கண்டேயர் அதுக்கு ஒரு ஆதரிசம் எடுத்துக்காட்டு வேணுமானா அது நம்ம ஐயா ஏ அப்படின்னா ஹரி ஹரு ரூபேன அப்படின்னு பாடுறாள் இல்லையா எல்லாரும் ஹரிபக்தி ஹரபக்தி இது ரெண்டையும் ஒற்றுமைப்படுத்துகின்ற அவதாரமாக ஐயாவாள் ஐயாவாள் குரு பிரம்மா குரு விஷ்ணுவோ குரு தேவோ மகேஸ்வரஹான் குருவையே சர்வதைவமாக நினைக்க முடியும் ஹரிபக்தி பண்றவன் ஹரியத்தான் பக்தி பண்ணுவான் ஹரபக்தி பண்றவன் ஹரணத்தான் பக்தி பண்ணுவான் குரு பக்தி பண்றவனோ தன்னுடைய குருவையே ஹரியாவும் பார்ப்பான் ஹரணாவையும் வார் சிவராத்திரி அன்னைக்கும் அவன் குருவுக்குதான் பூஜை நவராத்திரி அன்னைக்கும் குருவையே அம்பாலா பார்ப்பான் ஸ்ரீ ஜெயந்தண்டிக்கு பார்த்தா குருநாதர் வாயில தான் வெண்ண கொண்டு கொடுப்பான் ஸ்ரீராமனிக்கு பார்த்தா குருநாதருக்கு தான் நீர்மோர் பானகம் சமர்ப்பிப்பான் நரசிம்ம ஜெயந்தனிக்கு குருவுக்கு தான் பானக நைவேத்தியம் ஏகனால் குருதான் சர்வம் அப்படின்பான் குரு பக்தன் அதனால சொல்றாரு ஐயாவால பார்த்தா ஒரு பரு சர்வதைவாம அவரை தோணுகிறது இல்லையா அப்படி ஒரு ரூபமாமே அவருக்கு அவதரிஞ்சிங்கிறார் அப்படி ஒரு ரூபமாக தம் நம்மு சுஜனு அப்படி இதை நாம் சொன்ன விஷயத்தை ஏதோ நினைக்காமே ஆனால் இப்படித்தான் நம்புறவர்கள் சுஜனர்கள் பாகவதா அவர் இப்படிதான் அந்த ஸ்வரூபம் அப்படி நம்புறவர்கள் சுஜனர்கள் சிவபக்தி ஸ்ரீதர வேங்கட குருவரிய ரூப மூகம் மகிச்சலை அத்தகைய குரு வரியருடைய ரூபம் அப்படிங்கிறார் குரு நேத்தி சொன்னோம் இல்லையா குரு மூர்த்தியும் சதா தியாய் அந்த மூர்த்திய மகிமவரனு கிட்ட நம்ம போக முடியாது சமுதிரத்தை பார்த்தா சமுதிர ரூபம்தான் பார்க்கலாம் அதுவே நம்ம பிரமிச்சு இப்படி இருப்போம் அது உள்ள எவ்வளவு ஆழம் இருக்கு என்ன சாமான்க்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அது போல குருவனுடைய மூர்த்தியே போறண்டா அதுல என்ன ஆழம் இருக்குன்னு கண்டுபிடிக்க நீ ஆளு அதுக்கு அதுக்கு என்ன மகிமை இருக்கு அபார மகிமானா பாடுறா பாகவதாமா வெளியில அந்த மகிமைய உன்னால காண முடியுமா சிஷியனுக்கு என்ன லட்சியம்னா குருவனுடைய மூர்த்தியே லட்சியம் அப்படிங்கிறார் அந்த குருவனுடைய மூர்த்தியை நீ தியானம் பண்ணி கொண்டு அந்த குருவனுடைய மூர்த்தியே தியானம் பண்ணேன் என்ன உனக்கு வேணும்னா இகலோக சௌக்கியம் போகமோட்ச சித்தையை நேற்றி சொன்னோம் போதேந்திரால் கீர்த்தனத்துல அதுக்கு சலகு இல்லையே ஐயாவா சிவ பக்தி ஸ்ரீதரே உனக்கு புக்தி லோக சௌக்கியங்கள் வேணும் அப்படின்னாலும் அதை கொடுப்பார் முக்தி மோட்ச வேணும்னாலும் அதை கொடுப்பார் இன்னென்னதான் கொடுக்கும் அப்படிங்கிறது இல்லையே குரு பக்தி ஒருவனுக்கு இன்ன வேணுமானால் இன்ன தேவதைய உபாசனம் பண்ணேன் உனக்கு படிப்பு வேணுமானா இன்ன தேவத்தையை உபாசனம் பண்ணேன் உனக்கு தனம் வேணும் அப்படின்னா இன்ன தேவதையை உபாசனம் பண்ணேன் உனக்கு விக்னம் நீங்கணுமானா இன்ன தேவதையை உபாசனம் பண்ணுன்னு சொல்றது இல்லையா குருவுக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணுமானாலும் குருவை உபாசனம் பண்ணு இதான் குரு பக்திய உள்ள ஒரு பெருமை உனக்கு என்ன வேணும்னாலும் குரு கடாட்சத்திரால கடைச்சிடுங்கிறதுனால மூர்த்திய மர்த்திய சாமான்யமாக நினைக்காதேன்னு சொல்ற நம்மளை நினைக்காதேன்னு பாகவத அப்படின்னா நீ இந்த உடம்பு அபிமானிச்சென்று தானே இந்த உடம்பு இந்த உடம்பு அபிமானிச்சென்று இருக்கலையாவா எப்படி இருக்கா நான் உள்ள கூடிய ஆத்மஸ்வரூபமே நீ உடம்பை அபிமானிச்சென்றிருக்கிற நீ எப்படி இருக்க நான் சொல்றது இந்த உடம்ப அவா தான் சொல்றது தன் உடம்பை இல்லை ஆனால் அவா ஸ்வரூபம் வேறடா நீ நினைச்சிருக்கிறது என்ன போல அவள் ஒரு மனுஷியான்னு நினைக்காதே அவன் ஸ்வரூபம் வேற அவ ஸ்வரூப எதுனால் சின்மூர்த்தி ஜந்து அவர் சின்மூர்த்தியா இருக்கிறார் ஞானஸ்வரூபமா இருக்கிறார் அவர் அத்தகைய ஒரு பிரம்மஸ்வரூபமாகவே தான் இருக்கிறதா தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த குருவனின் ஆசை சார் உன்னுடைய ஸ்வரூபமும் ஞான அது இல்லாத வரையிலும் ரத்த அஸ்தி மாமசமயமானே அனித்தியமான சரீரமா தான் நீ இருப்ப என்னைக்கு குருவை ஆசைச்சையோ அன்னைக்கு அது ஞானஸ்வரூபம்னு நீ ஆகிடுவேன் அந்த குருவை நினைச்சு நோட்டியானா நீ ஆகிடுவே அப்போ முக்திக்கு கேத்துவா ஆகிடுறாரு லோக சௌக்கியங்கள் வேணுங்கிற அஜானியா இருந்தாலும் அவர் தயாமூர்த்தியா இருக்கிறதுனாலே அவர் ஆசைச்சா அவர் அந்த நிலையில இருந்துன்னு ஆ உன் குசல சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறார் எந்த நிலையில இருந்துன்னு கேக்குறார் அது உன்னே உன்னுடைய கட்சத்துக்கு போகணுமே போருமே அப்ப ஏற்பட்ட தயாளுவான குருவா ஆசையை அப்படின்னா சொல்றது மலக்கோட்டையில வந்து தங்கியிருக்கிறார் மாதபூதேஸ்வர தரிசனம் பண்ணி கொண்டு சிவவிஷ்ணு பக்தி பண்ணிக்கொண்டு தங்கியிருக்கிறார் ஆனார் அவருக்கு தினசரி காவிரி ஸ்நானம் திரும்பி வந்து அனுஷ்டானங்கள் பண்ணுவார் சாதாரணமாக யாரோ வந்து ஒரு பிராமணர் அப்படின்னா ஊர்ல எல்லாரும் நினைச்சுக்கிறார் மகான்கள் தன் பெருமையை தானே பிரகடனம் பண்ணிக்க மாட்டார் அவர்கள் பிரகடனம் பண்ணிக்காத போனாலும் கூட பிரகடனம் ஆகலாப்பத சந்தர்ப்பங்கள் வந்துடுறது தன்னுடைய அனுஷ்டானம் உண்டு தான் உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவர் இங்க எல்லாம் வசதியா இருக்க காவேரி ஸ்நானமாச்சு அங்கண்ட ரங்கநாதன் தரிசனமாச்சு இந்தண்ட மாதபுதேஸ்வரர் தரிசனமாச்சு நிம்மதியான ஒரு வாசம் இந்த உரு விட்டு சீக்கிரம் அவர் கிளம்பலேன்னு தெரிகிறது ஏனால் பெரும்பாலான ஸ்தோத்திரம் அங்கதான் பண்ணிருக்கு ஜம்புகேஸ்வரரை பத்தி ஸ்தோதனம் பண்ணிருக்கார் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் அங்க ரொம்ப நாள் வசிச்சிருந்திருக்கார் அங்கேயே தங்கியிருந்திருக்கிறார் அங்க காவிரியில தினசரி ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணி விட்டு தினம் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு சிவ பூஜைக்காக வருவார் சிவபக்தனுக்கு லட்சணம் விபூதி ருத்ராட்சம் அந்தந்த பக்தர்கள் அந்தந்த லட்சணத்தோடு இருக்கணும் அப்பொழுது அந்த உத்தீபனம் அந்த பக்தியை பிரகாசப்படுத்தும் பிரகாசப்படுத்துறதுக்கு ஒரு சிவபக்தன் விபூதி தரிக்கிறான் ருத்ராட்சம் லட்சணம் நேத்திக்கு சொல்லும் பொழுது போதேந்திரால சொன்னோ போதேந்திர சொல்லும் பொழுது அவள் ஜெகன்மோகன சுந்தரனாக மன்மதனா மன்மதாக்காரனா இருக்கிறார் ஊர்தகுன்றாங்கீத பாலம் அபாபம் அப்படின்னு பாடினோம் நெத்தில ஊர்தகுன்றம் தடிச்சிருக்கிறார் கடித்துல சௌரப வர துளசி மணிஹார் சுகந்தமான துளசி மணியை தரிச்சென்று இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் அவருக்கு இஷ்ட தெய்வம் ராமன் ராமபக்திக்கு ஏத்த உத்தீபனமும் அவரிடத்துல இருந்தது அந்த உத்தீபனத்துக்காக வேண்டி அத்தகைய தரி சென்றிருந்தார் அப்படின்னு அந்த கீர்த்தனம் நமக்கு ஒண்ணு துவேஷம் கிடையாது பாருங்க உடனே அடுத்த கீர்த்தனம் தானே ஐயாவாள் நமக்கு பஜன சம்பிரதாயமே அப்படி சிவவிஷ்ணு துவேஷம் இல்லாம அமைச்சிருக்கான் அதனால என்ன ஆச்சுன்னா ஸ்ரீராம நவமி ஆனாலும் கங்காதர கங்காதரன்னு பஜனை பண்ணிட்டு இருப்பான் நம்ம சிவராத்திரி ஆனாலும் கூட ராம ராமராமன் பஜன இந்த பதவி அமைஞ்ச அழகு நமக்கு வேற பத கிடையாது வேற பதவி தேவையும் இல்லை காரணம் அடிப்படையிலே ஆரம்பிச்சு கடைசி விரும்பும் ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்துதான் முடியல வரையிலும் கட்டி சொன்னா கூட ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்தே தான் தியானம்னு வந்து எல்லா தேவத்தைகளையும் வரிசையா சொல்லிவிடுறான் ஆகினாலே அப்படியே அமைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு ஒரு பத்ததி வேணாம் அதுக்கு ஒரு பததி வேணும் அப்படிங்கறதெல்லாம் பிற்காலத்துல வந்த சிந்தனைகளை தவிர சம்பிரதாயம் அமைச்ச மகாத்மாக்களுக்கோ சம்பிரதாயத்துல இருந்த மகாத்மாக்களுக்கோ அந்த பேதமே இல்லாம தான் பக்தி பண்ணியிருக்கா பேதமே இல்லாம பக்தி பண்ணிருக்கா அதனால உனக்கு வேணுமானால் போதேந்திரால வச்சா அதுக்கு ஐயாவை வச்சு ஐயாவில வைக்க முடியாது எனக்கு சிவபக்திக்கு ஒரு குரு வேணும் இதுதான் இருக்காடாபா இவ காட்டுல ஒரு குரு உனக்கு கிடைக்க போறா சிவபக்திக்கு ஷிகண்டமிஸ்வந்தம் சிவநாப பராணம் ஸ்ரீதரம் வெங்கடே சாரியம் குருமா உர்துன்றாங்க பாடினா அதே பாகவதாலே அந்த பாட்டு யார் பாடினா அவாளே பால பந்து திரிபுன்ற இவா பாடுறான் அவை அதே பாகவதே ஐயாவாளை பாடும்பொழுது நெற்றில் நம்ம திரிபுன்றம் பிரகாசிக்க கழுதுல ருத்ராட்சம் பிரகாசிக்க காவிரிகளை ஸ்நானம் பண்ண விட்டு தீர்த்தம் எடுத்துக்கொண்டு அப்படி வரா சிவநாமங்களை சொல்லிக்கொண்டு பரமேஸ்வரான்னு சொல்லிட்டு வரா வெடிகாலமே நாலு மணிக்கே போயிட்டா ஸ்நானத்துக்கு அப்படி போகும்போது ஒண்ணும் இல்ல திரும்பி வரும்போது பார்த்தா ஒரு வீட்டு வாசல்ல கூட்டமா இருக்கு எல்லாருமே அலறின் இருக்கா ஹோன்னு கதர்றா எல்லாரும் அலறா என்ன நேர்ந்தது காலமே நம்ம ஸ்நானத்துக்கு போகும்போது ஒண்ணுமில்லையே என்ன நேர்ந்ததோ தெரியலையே சுவாவத்துல தயாளுவா இருக்கக்கூடிய ஐயாவாள் அலட்சியமா போக முடியுமா அப்படியே கையில தீர்த்தத்தை வச்சேண்டு மடி செஞ்ச கையில இடிக்கொண்டு அப்படியே பரம வைதிகமான கோலத்தோட நக்கரா சிவனே கைலாசத்துலேயும் வந்தது போல விசாரிக்கிறா என்னப்பா நேர்ந்தது ஏன் பா என்னப்பா நேர்ந்தது என்ன விசாரிக்கிறார் ஒரு அத்தர் ஓடி வந்து சொல்றார் மார்கோ சுவாமிகளே ஒரு பையன் போயிட்டான் பதினாறு வயசு பையன் போயிட்டான் வந்து பார்த்தா ஒரு பதினாறு பன்னெண்டு வயசு பையன் ஒருத்தான் விஷம் தீண்டி விடுத்தவன நல்ல பாம்பு கடிச்சு விடுத்து விஷம் தீண்டி அப்படியே விஷம் ஏறி மதி மயங்கி மூச்சு திணறி கடக்கா அப்பா அம்மா எல்லாம் கதர்றா அந்த குழந்தையினுடைய தங்க அக்கா அண்ணன் தம்பி எல்லாம் கதர்றது ஊரே கதர்றது இப்படி ஐயா அவன் வந்து பாக்குறா ஊரே கதரும்போது அந்த பையனை பார்க்கும் போது மார்க்கண்டை போல கிடக்க அவர் மனசு எப்படி இருக்கும் கையால் தடவி கொடுத்தார் ஒத்திரம் அழாதீ அழாதீங்க அபயம் கொடுத்துட்டார் ஏன் அதான் குருவனுடைய லட்சம் நிரவதி கருணார்திரைகி நின்ஹூதா சேஷதோஷை அமிரசரீணம் அந்த அகிலமபிம்பு சகல பயனிவத்தி சாம்பபூர்த்தி கொஞ்சம் விபூதி எடுத்து அந்த குழந்தை மேல தடவினார் நீலகண்டா நீலகண்டா நீலகண்டா நீலகண்டான் என்ன பிரார்த்திக்கிறார்னால் ஆயுசை இவ்வளவு நீயே எழுதுவ ஆயுசி இவ்வளவுன்னு எழுதிவிட்டு நீயே மாத்துவ ஏனால் தலைக்கு தலையில் எழுதிருவம் வேற ஒத்தனா இருந்தாக்க மாத்திரம் உன்னூத்த டாக்டர் சார் நீங்க மாத்திரங்களோடு மாற்ற முடியாது மாத்த முடியாது எழுதிருவங்கிட்ட போய் மாத்தினவரை தானே மாறுக்கண்டே என்று என்றும் பதினாறு நீ மாத்தி கொடுத்த இல்லையா அப்ப ஏன் கருணைக்கு அவதி கிடையாது லிமிட் கிடையாது அவதினா லிமிட் இவ்வளவுதான் அவ்வளவுதான் உன்னுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பா ஓம் பூஜா பலன் நீ பண்ண பூஜா அவ்வளவுதான் பா ஐயோ விதி அவ்வளவுதான்டா இதெல்லாம் லிமிட் இந்த அவதி கிடையாது ஓம் கருணைக்கு நிரவதி கருணாத்ரே நிரவதி கருணாத்ரேகி அவதி இல்லாத ஒரு அவிச்சின்ன ஒரு சுவதந்திர கிருப்பையினாலும் இந்த குழந்தை நீ காப்பாற்றணும் இந்த குழந்தை நீ காப்பாற்ற முடியும் ஏன் அப்படின்னா விஷபாத நீங்கணுமானா அமிர்தம் பட்டா விஷபாத நீங்கும் விஷபாதை நீங்கணுமானா அமிர்தம் ஏதா அமிர்தசிய சம்பிராப்தி நான் தசர்தணும் அமிர்தம் கிடைக்கணுமே நான் வேற என்ன அமிர்தம் யார்ட்டுமே கேட்கணும் உன்னுடைய கருணாமிருதம் கொட்டும்போது அமிர்த ரசி ஆபங்கை இந்த குழந்தைக்கு ஏற்பட்டு இருக்கிற விஷம் நீங்கணுமானால் ஈஸ்வரா உன்னுடைய கருணாமிருதம் நிரம்பின ஒரு கதாட்சம் இந்த குழந்தை மேல பட்டா இந்த குழந்தை எடுக்க மாட்டானா அமிர்த ரசஜரீனாம் அம்தரங்கை இல்லப்பா அவனுடைய ஒரு பூர்வ கர்மா பூர்வ பாபம் அதனால இந்த பாம்பு தேடி தான் அவஸ்தப்படுறான் அப்படின்னாக்க ஆகமாக்கியலம் சிவான்னு சொல்றதுக்கு மேல பாபம் மிச்சம் இருக்கா அதுக்கு மேல ஒரு பாபம் மிச்சம் இருக்கா அதனால நீக்க முடியல பாபம் மீந்துடுத்த இவன் ஹரின்னு சொன்னா ஹரன்னு சொன்னா ஹரிர ஹரதி பாபானி துஷ்ட சித்தயர் அப்படிங்கிறார் நீங்காதே உன் திருநாம உன்னே பொறுமை இவனுடைய சமஸ்த பாபங்களையும் போக்குறதுக்கு ஆகமாக சகல பயணி மூர்த்தி மேல இப்படி தடவி கொடுத்ததும் கண்கள மலர்ந்தா விஷம் இறங்கி விடுத்து உடனே எழுந்து உட்கார்ந்துடா அம்மா அப்பா ஓடிவரா கட்டிக்கிறா பெரியவாளை நமஸ்காரம் பண்றா அன்னைக்கு மிருயுஞ்சியன் இன்னைக்கு மிருத்தியன் இவர் இவரை நமஸ்காரம் பண்றா என்று ஐயாவாலை எல்லாரும் நமஸ்காரம் எல்லாரும் கொண்டாடினார் ஐயாவால் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்தார் தன் அனுஷ்டானங்களை பண்ணின்ற ஆச்சரியமா நம்ம சொல்லிட்டேனே தவிர எல்லாரும் என்ன நினைப்பார் நாள் மந்திரவாதின்னு நினைப்பார் எல்லாரும் மந்திரவாதின்னு நினை விஷகடிக்கு மந்திரிக்கிறார் விஷகடிக்கு மந்திரிக்கிறார்னு போன உயிரை கொண்டு வந்திருக்காருன்னு தெரியாது இந்த காலத்துலதான் யார பார்த்தாலும் மகான் நம்புறது இந்த காலத்துல யார பார்த்தாலும் ஒரு பிச்சைக்காரன் வந்தா கூட மகானும் அப்படின்னு நினைச்சா யார பார்த்தாலும் மகானும் நம்பிடுவார் அந்த காலத்துல நம்பவே மாட்டான் அது ஒரு குணம் அது தோஷம் இல்லை எல்லாருமே மகானா இருந்தா பேர் சிஸ்டாச்சார சம்பன்னாளா சாஸ்திரம் தெரிஞ்சவளா படிச்சவாளா சாதுக்களாவே இருந்தா பிரம கிடையாது அவளுக்கு இது ஒரு மந்திர சாமர்த்தியம் அப்படின்னு மட்டும் நினைச்சா மகான்னு நினைச்சா உத்தரங்கிட்டா வரவேட்டா எத்தனையோ எத்திகள் மட்டும்தானே கோபிடுவா அவரு நாராயணா நிம்மதியா உட்காந்துருப்பா மந்திரவாதின் பேர் வரவே கூடாது இது வந்து விட்டதுன்னா கியூவரசையில் எல்லார் ஐயா வாழ்க்கு ஒரு சிரமம் வந்துடுச்சு ஏகாந்த பஜனைக்கு அவருக்கு சிரமம் வந்துவிடுது ஜனங்கள் நிறைய வரா அப்ப நாயக்க மன்னர்கள் அங்க அவார்டு கோட்டைதானே நாயக்க மன்னர்களுடைய அரசாட்சி நடக்கிற காலம் நாயக்க மன்னர்கள் எல்லாம் வைஷ்ணவர்கள் ஐயாவாள் சிவபக்தர் சிவபக்தியில்தான் ஐயா வாழ்க்கு பிரசித்தி அவர் ஹயத்துல ஒளிஞ்சிருக்கிற கிருஷ்ணபக்தி ஒத்தருக்கும் தெரியாது வெளியில சிவபக்தியில்தான் அவருக்கு பிரசித்தி சிவபக்தர்னே எல்லாருன்னு நினைக்கிறார் நாயக்க மன்னர்கள் எல்லாம் வீர வைஷ்ணவர்கள் இல்ல சைவாளுக்கும் சிவபக்தாளுக்கும் கூட அவள் நிறைய நன்மைகள் பண்ணி வச்சிருக்காள் இருந்தாலும் கூட அவள் பட்சபாதம் அதிகம் விஷ்ணு வைஷ்ணவமா இருந்தா ஒரு பட்சபாதம் அதிகம் ஐயாவா அவர் சிவபக்தர்னே நினைச்சிருக்கிறாள் நாயக்க மன்னர்கள் ஒரு சந்தர்ப்பம் மாதபூதீஸ்வரருக்கு கூட வெண்ணத்தாழி அலங்காரம் பண்றது உண்டு ஒரு சந்தர்ப்பம் நம்ம கும்பேஸ்வரருக்கும் உண்டு உற்சவத்துல ஒரு நாள் கும்பீஸ்வரருக்கே கோபாலனா அலங்காரம் பண்ணி விடுறது கிருஷ்ணனா அலங்காரம் பண்றது உண்டு காரணம் என்னன்னா இந்த அலங்காரம் எல்லாருக்கும் பிடிக்கிறதுனால நீ என்ன நாமண்ணா எனக்கு கிருஷ்ணந்த பட்சபாதம் அதிகம் நீ உங்களை வருத்தப்படக்கூடாது நீ ஆயிரம் சாமியா அலங்காரம் பண்ணுங்கோ ஆனா கிருஷ்ணா அலங்காரத்துல உள்ள ஒரு அழகு வேற எங்கேயுமே இருக்காது அந்த நீ போடுதா இல்ல சாட்சாத்து நாராயணுக்கே போடுறதா இல்ல பிள்ளையாருக்கு போடுறதா இல்ல நரசிம்மசாமிக்கு போடுறதா அந்த மூக்குத்தி புல்லாக்கள் எல்லாம் கண்ணனுக்கு தான் போட முடியும் அவ்வளவு நம்ம மன்னார்குடைய ராஜகோபாலனுக்கு பார்த்துக்கலாம் ராஜகோபால் அப்படி வெண்ணத்தாயில கிளம்பினானோ இல்லையோ அதுக்கு சாயிட கூட்டத்தையும் அதுல உள்ள பிரசித்தியும் பார்த்து எல்லாம் நம்ம ஆதி கும்பேஸ்வரர் உள்பட எல்லாரும் நாமும் ஒரு நாளைக்கு அந்த வெண்ணத்தாழி அலங்காரத்துல போனாதான் பத்து பேர் நம்மளை பார்க்க வருவாளும்னு நினைச்சனும் அந்த வெண்ணத்தாழி அலங்காரம் மாதபுஸ்வரருக்கும் உண்டு ஒரு வெண்ணத்தாழி அலங்காரம் பண்ணி பரப்பாடு பண்றான் ஐயாவால் சிவபக்தர் தானே இன்னைக்கு பார்க்க வரமாட்டார் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா அக்கம்பகத்துல இருக்கிறவா இவ ஒரு சிவப்பழம் வரமாட்டான்னு நினைச்ச அவாத்து மாமி ஐயாவாள் மாமி என்ன பண்ணா உள்ள வந்தார் வாசல்ல பெருமாள் வந்துட்டாருங்கிற உடனே ஐயாவாள் தேங்காய் பழங்கள்லாம் அப்படி எடுத்துன்னு வந்து பார்த்தா கிருஷ்ணனாவே இருக்கிறார் கிருஷ்ணனா அவர் இருந்தா ஒரு ஆச்சரியம் இல்லை கிருஷ்ணாதான் இருக்கட்டுமே சிவன்தான் கிருஷ்ணனா இருக்கிறார்னு மேல பாடலாம் இங்க மத்தியார்துனத்துல கிருஷ்ணஸ்வரூபம் உண்டு அதனாலதான் மத்தியார்ஜுனம்னே பெயர் இந்த கஷேரத்துக்கு இடையும் மருதூர் ரெண்டு மருத ரெண்டு மருத மருத்துவத்தில இடையிலே கண்ணபிரான் தவழ்ந்து சென்றான் அர்ஜுன விரட்சம் ரெண்டு அதனுடைய மத்தியிலே உரல்ல கட்டுப்பட்டு கண்ணன் தவிழ்ந்து சென்றான் அப்படின்னு பாகவத கதை தான் இங்கே மத்தியார்ஜுன கஷேத்திரம் ரெண்டு அர்ஜுன கஷேத்திரத்தினுடைய மத்தியிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உரல்ல கட்டுண்ட கண்ணனாக தவிழ்ந்து சென்றான் கண்ணனாக காட்சி கொடுத்தார் மத்தியார்ஜுனேஸ்வரர் அப்படின்னு மாதபூதீஸ்வர் கண்ணனாக காட்சி கொடுக்கிறார் ஐயாவால் என்ன பண்ணார் அடுத்த கண்ணனாவே ஸ்தோத்ரம் என்றார் தனக்கு அத்தகைய ஒரு பக்தி வராதான் ஸ்தோத்ரம் என்றார் கிருஷ்ணத்வாத பெயர் அழகான ஸ்தோத் ஒரு ஸ்லோகம் சொல்றேன் அனித்யத்வம் பரஜுஷி விமூட சாங்கா சாந்தாசாத்தமமதி ரஜசிரம் தவ தா பஜேயம் பாதாஜம் யூவர தேத மம கதா கிருஷ்ணா நான் உண்மையான பக்தனா எப்பாக போறேன் உண்மையான பக்தனான ஆக வேண்டாமா அப்பதானே நீ யோமே பக்த சபை பிரியா இவன் எனக்கு பிரியமான பக்தன் நீ சொல்லுவே என்ன நாலு பேர் ஐயாவாள் பக்தர் ஐயாவாள் பக்தர் சொன்னா எனக்கு என்ன லாபம் நீ எல்லவோ என்ன பக்தன் சொல்லணும் அதுக்கு இத்தகைய நல்ல குணங்கள் எனக்கு இருக்க வேண்டாமா எதுனால் அனித்யம் ஜானல் நீகி முதல்ல உலக வாழ்க்கை அனித்யம்னு தெரிய வேண்டாமா சாஸ்வதமா நம்பின் இருந்தா எல்லா அவகுணங்களும் வர்றது எத்தனை நாளையே உலகத்துல இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு வைராகியம் எனக்கு வர வேண்டாம் அனித்யத்வம் ஜானன் அதி திருடம் இந்த உடம்பு சாஸ்வதம் இல்லை உற்றார் உறவினர் சாஸ்வதம் இல்லை உத்தியோகம் சாஸ்வதம் உலக வாழ்க்கை சாஸ்வதம் பாதி கர்வம் போயிடும் இதெல்லாம் சாஸ்வதமா நினைச்சிட்டு இருந்ததுதானே நமக்கு கர்வம் இருக்கு ஆதர்பகா எல்லாத்திலையும் பெரிய சம்பத்து வினயம் அந்த வினயம் இருக்கணுமே எனக்கு அப்படியே கைகுபிச்சுன்னுனா ஆஞ்சநேய சுவாமி நிற்கிறார் எல்லாத்திலையும் பெரியவர் ஆனா அவர் நிக்கிற அழக பார்த்தா அப்படி நிற்க வேண்டாமா அப்பேற்பட்ட வினயம் வேண்டாமா அதர்ப சவினயாக என்னுடைய தோஷம் எனக்கு தெரியணும் என்னுடைய குற்றங்களை எனக்கு தெரிஞ்சு நான் அதை நினைச்சு நம்ம குற்றங்களை விளக்கிக்கணும்னு நினைக்கணும் முதல்ல நானே என்ன ரொம்ப பெரிய குணபூர்வனாக நினைச்சிடக்கூடாது பொருத்தியார் சொன்னாலும் தெரியாது பொருத்தியாரை வந்து என்டா இப்படி தப்பு பண்ணினே அப்படின்னு கேட்டேன் நான் எங்க பின்ன நான் பண்ணவே இல்லையா பின்னானோ அப்படின்னு மறைப்பான் அடுத்த பட்சத்துல இருக்கிறான் இவன் கொஞ்சம் தாமசம்னு பேர் இப்படி மறைக்க நான் பண்ணுவேன் இல்லையா சாமி நான் நான் வழிக்கே பண்ண மாட்டேன் நாமஹா உத்தவன் தான் இவன் தாமசன் அதற்கு அடுத்தவன் என்ன பண்ணா அப்படின்னா அடுத்தபடியா இருக்கிறவன் ராஜசன் அவன் ஏன் எவன் பண்ணல நீ யோக்கியன என்ன கேக்குறிய உலகத்துல எவன் யோக்கியம் எவ யோக்கியா நான் பண்ணா தானே தெரியறது ராஜசன் சாத்விக யார் ஏன்டா அப்படி பண்ணினு நான் இனிமே சரியா இருக்கேன் மாமா நான் திருந்திக்கிறேன் இவன் சாத்விகா அவன் தப்ப உணர்ந்து நான் திருந்திக்கிறேன்னு சொல்ல திருத்திக்க வேண்டாமா சொகே தோஷே அபிஜ்யா தன் தோஷத்தை தனக்காவது தெரிஞ்சுக்கணும் இல்ல பொருத்தியாறு சொல்லியாவது தெரிஞ்சுக்கணும் பொருத்தியாறு சொல்லியாவது ஏற்கனவே சொல்றது ஏற்கனவே ஏற்பான்னு பார்க்கணும் மற்றொன்று ஐயாவால் சொல்றார் பரஜூஷி சில பிள்ளைகளை உட்கார வச்சு பாடன்னு சொல்லி கொடுத்தா தாபு தீந்து திருப்பி திருப்பி சொன்னாலும் உடனே மறந்து மூளையில ஏறவே ஏறாது திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்கிறது திருப்பி திருப்பி சொல்றது கடையில் பார்த்தா திருப்பி சொல்லுடான்னு தெரியாது அது மாதிரி நான் இருக்கணுங்கிறார் ஐயாவால் எதுனா பொருத்தியார் தோஷத்தை எனக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தாக்க என் மூளையை ஏறவே கூடாது திருப்பி திருப்பி சொன்னா கூட அதுல விமூடகா இவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை அவர் மூளைல ஏறாதுன்னு பொருத்தியார் ஏமாந்து போகணும் அப்படி பண்ணி நானா அவன ஏ நான் ரொம்ப நல்லவண்ணா நினைச்சிருந்தேன் அப்படின்னு கேட்கறதுல எவ்வளவு பேருக்கு சத்த தெரியுமா யாராவது யாரையாவது பத்தி எத்தையாவது சொன்னாக்க என்ன என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுல எவ்வளவு பேருக்கு சர்தை தெரியுமா ஸ்பீகர் வச்சேன் ஐயாவால் சரித்திரம் சொன்னா கூட கேட்கறதுக்கு எத்தனை பேருக்கு அசிரத்த தெரியுமா கத்துக்கத்தின் கத்தினா கூட இந்த காதல வாங்கிக்காம இந்த வழியாவே போகிற பேர் ரெண்டே பேர் பேசிட்டு இருந்தாலும் வந்து என்ன என்ன சமாச்சாரம் கேட்டு மனசுல வாங்கி அத போய் பத்து பேர் சொல்றவாத்தனை பொருத்தியாருடைய தோஷம் எனக்கு தெரியவே கூடா பிற என் மனசுல ஏறக்கூடாது மேல என்ன சொல்றதுக்கு சக்தி வேணும் இது நம்ம விஷயம் இல்லையாது நம்ம விஷயம் இல்லையாது நமக்கு இதுல என்ன லாபமா நஷ்டமா நம்ம போய் அனாவசியமா நம்ம மனசுல ஏத்திப்பானே அப்படின்னு போயிடணும் இல்ல நம்ம மனசுல வந்துடுத்தோ வந்துட்டா அடுத்து ஜன அயோக்யன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா உனக்கு என்ன ரைட்டு ஒத்தனை பார்த்து அயோக்யு சொல்ல உனக்கு என்ன ரைட்டு பின்னருணா காசு நல்ல புத்தியை கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு போ கருணை செய் அப்படி ஒரு துஷ்டத்தனத்தை பார்த்துட்டா கூட ஐயோ இப்படி இருக்கானே ஈஸ்வரன் தான் நல்ல புத்தி கொடுக்கணும் அப்படின்னு கருணை செய்யணுமே தவிர அயோக்கியன்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாது ஏன் அபிதே சுதுராச்சாரா பஜத்தே மாமன் பகவான் கீதையில சொல்றேன் துராச்சாரன்னு ஒத்தனையும் சொல்லாதேங்கிறாகே தோஷே அபிஜ்யா பரஜு தாசகா பாகவத நிறைய கைங்கரியம் பண்ணணுமா ஐயா அவள் ஆசைப்படுறா பாகவதாளுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும் அவளுக்கு என்னென்ன கைங்கரியம் அவள் சாப்பிட்டானா இலை போட்டு பரமாறி அவளுக்கு விசிறி அவளுக்கு கால் புடிச்சு விட்டு அவளுக்கு வஸ்திரங்கள் எல்லாம் துவைச்சு கொடுத்து அடியார்களுக்கு கைங்கிரியை செய்யணும் திட்டினா அம்பரிஷி சக்கரவர்த்திய போல இருக்கு துருவாசர் திட்டினா கூட அம்பரீஷி சக்கரவர்த்தி சந்தோஷமா கைகுபிச்சேன்னு சேவிச்சாரு இல்லையா நம்ம இடத்துல சுவாதினம் இருந்தா தானே நம்மளை திட்டுவா இல்லட்டோ என்ன சொல்லுவனோ அப்படின்னு நினைச்சுன்னு பயந்துண்டு போவா சுவாதினமா திட்டணும் அப்படி திட்டா போல பாகியம் என திட்டிவிட்டா சந்தோஷப்படணும் எப்பொழுதும் உன்னுடைய தியானமே பன்னிகிருஷ்ணா உன்னுடைய பக்தனாக நான் எப்படி ஆக முடியும் இவ்வளவு நல்ல குணம் இருந்தா நீ சந்தோஷப்படுவே அது எனக்காக சேகரிச்சுக்க தெரியலையே தஜேதா மம கதா உன் தயவு என் மேல விழுந்துட்டானால் எனக்கு பக்தியும் வந்துடும் ஞானமும் வந்துடும் எல்லா நல்ல குணங்களும் வந்துடும் நீ கண்டு சந்தோஷப்படுறாப்புல இருப்பையே என்று கண்ணீர் தாரதாரியா விட்டு கொண்டு அந்த பகவான் கிருஷ்ணனை தியானம் பண்ணின்றிருக்கிறார் அப்போ சுவாமியோட வந்திருக்கக்கூடிய நாயக்க மகாராஜர் பார்க்கிறார் ஐயாவாளை ஐயாவாளுடைய ஒரு கிருஷ்ண பக்திய அவர் பரமசைவன்னா எல்லாருன்னு சொன்னார் இப்படி ஒரு கிருஷ்ண பக்தியோட இருக்கிறாரு என்று சந்தோஷப்பட்டு நேரம் வந்து பரிச்சயம் பண்ணிட்டார் பெரிய சீமானா தான் இருக்கட்டும் ராஜாவாதா இருக்கட்டும் ஐயாவால போன்ற மகான்கள் ராஜ தரிசனத்துக்கு ஆசைப்படுறது இல்லை வந்துட்டா நிராகரிக்கிறது இல்லை பிரதான் நாயக்க மன்னர் அப்படின்னு எல்லாரும் சொல்றார் ஐயாவாலை விசாரிச்சார் ஐயாவார் சந்தோஷப்பட்டார் ஐயாவாளை பத்தி எல்லாம் தெரிஞ்சு நிட்டார் அவர் தெரிஞ்சு நிட்டார்ன்னு என்ன தெரிஞ்சின்றார்ன்னா இவர் ஒரு மந்திரியாக இருந்து ராஜ்யத்தையே நிர்வாகம் பண்ணினவர் அப்படின்னு தெரிஞ்சு நுட்டார் மைசூர் ராஜாவுடைய மந்திரியாயிருந்து ராஜ்யத்தையே நிர்வாகம் பண்ணினவரன்னு தெரிஞ்சென்ற பிறகு நாயக்க மன்னர்கள் இவரை கூப்பிட்டு அனுவிச்சா இவரை ஆசையிச்சா நீங்கள் வந்து இங்க மந்திரி பதவியை ஏத்துக்கணும் எனக்கு நீங்க மந்திரியா இருக்கணும் என்னும் பிரார்த்திச்சுண்டார் ஐயாவள அங்க மந்திரி பதவியிலே நீக்கப்பட்டு வந்தால் இங்க ஏத்துக்க அந்த மந்திரி பதவி வேண்டாம்னு நீக்கிட்டு வந்தவர் இந்த மந்திரி பதவியை எனக்கு ஏத்துக்க நாயக்கமட்ட கூட்டா நான் தீர்த்த யாத்திரையாக புறப்பட்டு வந்திருக்கிறேன் இப்பொழுது வல்ல என்று சொல்லிவிட்டு உடனே நேர தன்னுடைய வீட்டுக்கு வந்தார் ஒன்று கொடுத்தனா இருந்திருந்தார் ஏன்னா யாத்திரையா இருக்கிறதுனால அரண்மனையில் இருந்தார் இங்கே வந்து ஒன்று கொடுத்தனமா இருந்தார் நாம் இங்கே இருந்தா மறுபடியும் ராஜா நிர்பந்திக்க கூடும் நாம் இங்கிருந்து யாத்திரையாக புறப்பட்டு தானே வந்தோம் மேல அடுத்த கஷேரங்களுக்கு போகலாம் என்று அங்கே நேர புறப்பட்டு வந்தார் பல கஷேத்திரங்கள் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு தஞ்சாவூர் வந்தார் தஞ்சாவூர்ல இருந்து அப்போ வந்து அப்போ இருந்து ஷஹாஜி ராஜாங்கிறவர் ஐயாவோடைய பெருமை தெரிஞ்சு ஐயாவால ஆசிரிச்சார் அத பிறகு அக்ரஹாரத்துக்கு வந்தார் இங்க வந்ததும் அவருடைய இந்த அக்ரஹாரம் அவருக்கு மிகவும் பிரீத்திகரமாக இருந்தது இங்க ஒரு வீடு ராஜா கடுத்தார் அந்த வீட்டுல தங்கி கொண்டார் அவருடைய அனுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு இங்க சத்பிராமணர்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம் வேதவித்துகள் சத்சங்கத்துக்கு தான் ஆஜப்பட்டார் அப்பவே ஒரு சத் சங்கம் இங்க கடைச்சி இப்படி திரும்பினா கர்கடகேஸ்வரர் அப்படி திரும்பினா மத்தியார்ஜுனேஸ்வரர் காவிரி ஸ்நானம் ஆச்சு இப்படியே இங்க கொண்டிருக்கிறார் இங்க இருக்கும் அவர் நாம சித்தாந்த விஷயமாகவும் பல கிரந்தங்கள் பண்ணியிருக்கிறார் பெரும்பாலும் அவர் பண்ணிருக்கிற ஸ்தோத்திரங்கள் எல்லாமே ஸ்தோத்திர கிரந்தன்னு பேரே தவிர நாம மிகிமதா நிறைய அந்த ஸ்தோத்திரங்கள்லயும் திருநாமத்தினுடைய பெருமையைதான் சொல்லேன் இருக்கு ஐயாவால் இருந்து கொண்டே பாகவத தர்மங்களை அனுஷ்டிச்சு கொண்டிருக்கிறார் இந்த ஊருக்கே ஒரு பூஷணம் போல இருக்கிறாராம் ஐயாவான் எப்பொழுது பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிக் கொண்டே இருப்பார் இந்த கிராமத்துல எல்லாரும் சிஷ்டாச்சார சம்பன்னர்கள் அனுஷ்டான பரர்கள் எல்லா விதத்திலையும் பெருமை உடையவர்கள் இங்கேயும் ஐயாவாடைய மிகுமை தானே பிரகடனமாகறது அவர் என்னதான் ஒழிச்சு வைக்கட்டும் தன் பெருமையே தானே பிரகடனமாகறது இதான் மகான்களுக்கு அழகு ஒரு சந்தர்ப்பம் இந்த ஊர்ல மழை இல்லை காவேரியில தீர்த்தம் இல்லை துலா மாசத்துல கூட காவேரிட தீர்த்தம் இல்ல ஒரு சந்தர்ப்பம் இப்போ ஒரு அஞ்சு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி துலா மாசத்துல காவேரியட தீர்த்தம் இல்ல கிருத்திகா மாசத்துல ஐயாவாள உற்சவத்துக்கு இந்த கங்கா கணத்துல தீர்த்தம் இல்ல நடந்த சம்பவம் அது மறுநாள் கங்கா ஸ்நானம் ஆகணும் பாகவதால மறுநாள் நாலு மணிக்கு ஸ்நானம் ஆரம்பிச்சு விடுவா முதன் நாள் ஏக முதன் நாள் ஏகாதசியில் துவாதசியோ இங்க பிரதச்சனத்துக்கு அப்ப நம்ம வெங்கட்ராம பாகவதர் அண்ணா வயசுனு போய் கணத்தை காட்டுனார் கணத்துல போய் எட்டி பார்த்தேன் டார்ச் லைட் அடிச்சா சொறே இருந்தது ஏனால் வெறும் மண்ணுதான் கிடக்கு காவிரி ஜலம் இல்லையே இந்த ஊர்ல ஒரு கணத்துலயாவது ஜலம் இல்லை ஐயாவள உற்சவத்துல இப்படி இருந்தது இல்லையே நாலு நல்ல பயில்வான மாதிரி பிள்ளைகள் கணத்து மேல கொண்டு குடம் போட்டு வரவால் மேல தண்ணி கொட்டின்றே இருப்பான் வெடிகாலமே நாலு மணிக்கு ஆரம்பிச்சா ஆயிரக்கணக்கான கோடம் தண்ணீர் கொட்டினா சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணி வரை கூட கங்கா ஸ்நானம் நடக்கும் சர்வ ஜனங்களும் வருவா அப்படித்தான் நடந்தது இங்க உற்சவம் பார்த்திருக்கேன் நேர தண்ணீர் அந்த லிமிட் குறையவே குறையாது அப்படியே தண்ணீர் இருந்துட்டே இருக்கும் இல்லையே ஐயாவால் தரிசனம் பண்ணி விட்டு உற்சவம் அமாவாசை கழித்து பிரசாதம் கொண்டு வந்தா இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி உற்சவம் நடந்தது என்ன அண்ணா மறுநாள் காவிரி கங்கா வந்துட்டா கணத்துல கணத்துல நிறைய கங்கை வந்து கங்கா ஸ்நானம் ஆச்சரியமா நடந்தது அப்படி ஒரு நிரூபணம் தான் இங்க என்ன எல்லாரும் சாதுக்கள் தான் எல்லாரும் சாஸ்திரஜர் தான் எல்லாரும் மகான் தான் சொன்னேன் ஆனா தனக்கு எங்காவது கணத்துல அந்த கணத்துக்கு போகாது என்ன வருவாளா இல்ல இல்ல அந்த எங்க எங்கத்து கணத்துக்கு வா ஸ்நானத்துக்கு இந்த கணத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா வருவாளான்னு ஏனா நீ அந்த கணத்துக்கு ஏன் போறான் கங்கை வந்தது சத்தியம் சத்தியங்கிறதுக்கு என்ன பிரமாணம் இன்னைக்கு எல்லாரும் ஸ்நானம் பண்றாள் அதுதான் சில்லரை குடுத்தா கூட இன்னொரு கணத்துக்கு வர மாட்டா ஏன்னா குளிர்காலம் கார்த்திகை மாசம் வெடிகாலமே என்ன குளிர் குளிர்றது சில்லரை கொடுத்தா கூட வரமாட்டான் இந்த கணத்துக்கு ஏன் வரா டெல்லு கூட வரா ஏன் வரா எல்லாரும் இங்கையில கங்கா ஸ்நானம் இல்ல இப்படி நினைச்சது இல்லை இங்கோ கோதாவரிய தீர்த்தமாடின் நம்ம பரமாச்சாரியா இந்த கார்த்திகை அமாவாசை இல்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி கோதாவிர தீர்த்தமாட்டி இப்படி நின்னாளா நின்னுட்டு அங்க ஸ்தானத்துக்கு கைங்கிறத்துக்கு வந்தா அவளுக்கு கரையாணம் இன்னைக்கு ஐயாவாள் கங்கா தினம் அப்படின்னு அப்படியே விபூதி எட்டு அனுப்பிச்சது நேரம் நின்னுட்டா இன்னைக்கு ஐயாவாளுடைய கங்கா கர்ஷண தினம் அப்படின்னு நின்னாள்னு சொல்றா அப்போ வந்து இந்த கங்கை அப்படி ஒரு ஆச்சரியமா ஆவி பச்சனால்தானே இந்த உற்சவம் இப்படி நடக்கிறது இன்னைக்கு எந்த உற்சவம் நடக்கிறது மழை இல்லை காவிரியில ஜலமே வரல கணத்துல ஜலம் இல்லை ஊர்லயே விவசாயம் நடக்கல ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறா என்ன செய்யறது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா பொதுவா ஜோசியால கேட்டா சொல்லுவா கர்கடக சந்திர யோகம் கார்த்திகை மாசத்துல அநேகமா வரும் கர்கடக சந்திர வந்தா அப்பொழுதும் மழை வரும் அப்படின்னு ஜோசியால் சொல்லுவா இந்த வருஷம் கர்கடக சந்திர வந்தும் மழை வல்ல மழை வரலன்னு எல்லாரும் கவலைப்படுறத பார்த்து ஐயாவால் சொன்னா கற்கடேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இந்த கற்கடேஸ்வரர்னு இந்த கஷேத்திரமே அவர் தான் திருவிசலூர்னு சொல்றோமே கர்கடேஸ்வரர் கஷேத்திரம் எது கஷேத்திரமூர்த்தி அவர்தான் கொஞ்ச தூரம் ஒரு ரெண்டு பல்லாங்கு வயல்ல போனோம்னா அந்த கோவில் இருக்கு வயல்ல தான் அந்த க்ஷேத்திரம் இருக்கு ஒரு காலம் அந்த அளவுக்கு கிராமம் இருந்திருக்கு நாயன்மார் பாடல் பெற்ற கேத்திரம் மகாட்சேத்திரம் இது கருக்கடேஸ்வரர் ஏன்னா கடகத்துக்கும் அவர்தான் ஈஸ்வரர் நண்டுக்கும் அவர்தான் ஈஸ்வரர் எறும்புக்கும் அவர்தான் ஈஸ்வரர் சிலந்திக்கும் யானைக்கும் எல்லாருக்கும் தானே அவர் ஈஸ்வரர் அதனால சிலந்திக்கும் யானைக்கும் அவர் ஈஸ்வரர் காலகஸ்தி அப்படிங்கிற காலம்னா சிலந்தி எட்டு கால் பூச்சி சொல்றாமே உலக சிருஷ்டிலே இருக்கிறதுக்குள்ளே பலஹீனமான ஜீவன் எட்டு கால் பூச்சி சிலந்தி இருக்கிறதுக்குள்ள பலவான ஜீவன் யானை ஒரு பக்கத்துல யானை பூஜை பண்றது ஒரு பக்கத்துல சிலந்தி பூஜை பண்றது காலஹஸ்தி ஈஸ்வரர் ஏனா கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பழிக்கும் கழிப்பே ஒரு அடியார் பாடினார் முட்டாளுக்கும் அவர்தான் ஈஸ்வரன் படித்தவனுக்கும் அவர்தான் ஈஸ்வரன் ஏனா தேவர்களா இந்திரனும் போய் அவர்கிட்ட தான் பிரார்த்திச்சுக்கிறார் ராவணனும் அவர்கிட்ட போய் தான் பிரார்த்திச்சுக்கிறார் அசுராளுக்கும் அவர்தான் ஈஸ்வரன் தேவர்களுக்கு அவர்தான் ஈஸ்வரன் என்று சொல்வோம் இல்லையா பலவானுக்கும் அவர்தான் ஈஸ்வரன் துர்பலவானவனுக்கு அவர்தான் ஈஸ்வரன் எறும்பு பூஜை பண்ணினால்தான் திருவெரும்பூர்ன்னே பேர் திருவெரும்பூருங்கிறோம் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல எறும்பு அவரை பூஜை பண்ணிருக்கு இங்க நண்டு அவரை பூஜை பண்ணிருக்கு நண்டு மகாராஜா சோழராஜன் சிவாலயத்திலே சகசிர கமலத்தினாலே அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா ஆசைப்படுறான் பெரிய தாமரக் கோலம் போட்டு இருக்கான் சகசிர கமலம் விடுத்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு தான் அவனுக்கு ஆசை ஒரு நாள் வரேன்னு சொல்லியிருக்கான் அதுக்கு முன்னாடி என்ன ஆயெடுத்து வெடி காலமையே போய் பார்த்து சிவனுக்கு கதவை தரந்து எல்லாம் பண்ணி வாய்ப்போம்னா சிவபெருமான் மேலே சகசர கமலம் பூஜா ஆயிருக்கு அர்ச்சகருக்கு பண்ணான்னு தெரியல ஆச்சரிய கூட்டமா கூட இருந்தது ராஜா அங்கே வந்தார் நான் வர்றதுக்கு முன்னாடி எப்படி பூஜை பண்ணது நாங்க பண்ணல ஆனா கோவில் பூட்டபடியேதான் இருந்தது ஆனா சகசர கமலம் சிவன் மேல இருக்கு அத ஒத்து பண்ணா வேற யார் சிவனை பூஜை பண்ண முடியும் யார் பூஜை பண்ணலாம் நீ பொய் சொல்ற நீயே பூஜை பண்ணி விட்டு நான் கேட்டதுக்காக பயந்தேன்னு சொல்ற பூட்டின கோவிலுக்குள்ள யாரு வர முடியும் யாரு பூவை பறிச்சு தொடலாம் அர்ச்சகன் நீதானே அப்படின்னு அதட்டி விட்டு உடனே அர்ச்சகர் சொன்னார் நான் கவனிக்கிறேன் நீங்க வந்து என்ன கண்டிக்க கூடாது கவனிக்கிறேன் ராஜா போயிட்டா இவர் கவனிக்கிறதுக்காக உட்காந்துக்கிறார் என்ன இப்படி நடக்கிறது யார்தான் எப்படிதான் புஷ்பம் போச்சு அப்படின்னு திறந்தா இன்னி ராத்திரி என்ன ஆறுது இந்த பூவை ஒவ்வொரு ஒரு ஒரே ஒரு நண்டு இந்த பூவை எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து போய் கோமுகம் வழியா போய் சிவன் தலையில வைக்கிறது மறுபடியும் வர்றது பூவை எடுத்து அது புற ஜன்மத்துல யாரோ எந்த ரிஷியோ எந்த தேவனோ இல்லாத பண்ணா அது யாரோ அந்த ரூபத்துல எடுத்து எடுத்துண்டு போறா சிவன் மேல வைக்கிறது மறுபடியும் பறிச்சுண்டு போறோம் இந்த கோவிலுக்கு நான் ஒரு அர்ச்சகன் இவ ஒரு அர்ச்சகனா சம்பளம் வாங்காத அர்ச்சகன் எல்லாருமே அப்படித்தான் இந்த காலத்துல இப்படியே ஒரு கோபம் வந்தது கொஞ்சம் யோஜனை பண்ணிருக்கலாம் அவர் பாம்பவருக்கு கோபம் வந்து ராஜா கோபிச்சுக்கிறாரு இந்த நண்டை அடிச்சு விடுறேன்னு கையில மணி தற்ற தடியை அடிச்சுட்டு ஓடினாரா இப்படி ஓட அந்த நண்டு மலமளவனன்னு போகி சிவபெருமான சரணம் அடைஞ்சது சிவபெருமான் திருவடியிலயும் இடம் கொடுப்பார் தலையிலயும் இடம் கொடுப்பார் சில பேருக்கு தலையில இடம் கொடுத்துருக்கார் திருவிடிதான் அப்படிங்கறதே இல்ல ஏனார் சந்திரனுக்கு தலையில இடம் கொடுத்துருக்கார் பாம்புக்கு தலையில இடம் கங்காதேவிக்கு தலையில இடம் கொடுத்துருக்கிறார் இந்த நண்டுக்கு இடம் இல்லையா அவர்கிட்ட ஏன்னா அவர் துர்ஜட்டின்னு பெரிய ஜடாபாரமா இருக்காரு அவருக்கு பெயர் அதனாலே அதுல ஒரு கொஞ்சமோரை இந்த நண்டு போய் கபக்கன்னு ஒளிஞ்சு இந்த குருக்கள் தேடி தேடி பார்த்தா நண்டா காணும் திரும்பி வந்துட்டு அந்த நண்டு என்ன பண்றது இனிமே இறங்குமா அது அங்கேயே இருக்கு எப்பொழுதும் அந்த கற்கட்டகம் அவருடைய தலையில இருக்கு கர்கடகம்னா நண்டு சந்திரன் தலையிலேயே இருக்கு இல்லையா கடக சந்திரம்னா இந்த கடகமும் சந்திரனமும் கடகராட்சியும் சந்திரனமும் சேர்றது அப்படின்னு அர்த்தம் இங்க என்ன கடகமும் கர்கடகமும் சேர்ந்து சந்திரனமும் சேர்ந்து கர்கடக சந்திர யோகம் இங்கே இருக்கு சிவன் தலையிலேயே இருக்கு கர்கடக சந்திர யோகம் சிவனுக்கு அபிஷேகம்னா நம்மளுக்கு மழை பொழியும் நேர அந்த சிவபெருமானோட கோவிலுக்கு போய் எல்லாரும் போய் சகசிர கலசாபிஷேகம் பண்றா கர்கடக சந்திர யோகா கர்கடகேசான மூர்திரி தே திருஷ்டகாகா காரையிருஷ்டி மமோகாகா வாரய வருஷோபரோத துர்யோகம் குளிராஷ்டகம்னு பேர் இருக்கு ஐயாவாள் பண்ணது கர்கடேஸ்வரர் பிரார்த்திக்கிறார் கர்கடக சந்திர இருந்தாதான் மழை புழியம்னு சொல்லுவாளே உங்களுடைய அந்த கடகமும் சந்திரனும் சேர்ந்து இருக்கு அந்த கஷேத்திரமாச்சே இந்தூர்ல மழை இல்லாம என்று ஸ்தோத்திரம் மணி விபூதி வாங்கி இட்டு ஆத்துக்கு வராளா ஆத்துக்கு வரத்துக்குள்ள விபூதியெல்லாம் விபூதியெல்லாம் கலஞ்சு போயிட்டு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி போய்டு நல்லா மழை ஆற்றுக்கு வரத்துக்குள்ள ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டார் ஐயாவுடைய பெருமையை ஓரளவுக்கு புரிஞ்சுண்டா இது போல சிறு சில சம்பவங்கள் இங்க இருக்கும் பொழுதே மற்றொரு சந்தர்ப்பம் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் இங்க நடக்கிறது இந்த ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்துல முத்து புல்லாக்களே பகவான் படம் வச்சு ஊர்வலம் நடந்துருக்கு பெரிய மேலக்கு செறி வான வேடிக்கைகள்லாம் சிஷ்டாச்சாரங்களுடைய சாதுக்கள் என்ன பண்ணுவா அன்னைக்கு பூரா உபவாசம் இருந்து சாயங்காலம் கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணி பாகவத பாகவதத்துல அவதார கட்டம் படிப்பா இதுதான் சாத்திக பக்தி அது உற்சவம் வெளியில குதூகலம் நாம் பூஜை எல்லாம் முடிச்சேன்னு அப்புறம் சாமி வாசல்ல வந்தாக்க வாசல நாம் வந்து தேங்காய் பழம் குடிச்சா போச்சு என்னும் மனசுல நினைச்சேன்னு பறிச்சுண்டுமானதுலையிலும் இடம் கொடுப்பார் சில பேருக்கு தலையில இடம் கொடுத்துருக்காரு திருப்படிதான் அப்படிங்கறதே இல்ல ஏனா சந்திரனுக்கு தலையில இடம் கொடுத்திருக்கார் பாம்புக்கு தலையில இடம் கொடுத்திருக்கிறார் நான் கங்காதேவிக்கு தலையில இடம் கொடுத்திருக்கிறார் இந்த நண்டுக்கு இடம் இல்லையா அவருடைய ஏன்னா அவர் பெரிய ஜடாபாரமா இருக்காரு அவருக்கு பெயர் அதனாலே அதுல ஒரு கொஞ்சமோரை இந்த நண்டு போய் கபக்கன்னு ஒளிஞ்சு இந்த குறுக்கள் தேடி தேடி பார்த்தா நண்டா காணும் திரும்பி வந்துட்டு அந்த நண்டு என்ன பண்றது இனிமே இறங்குமா அது அங்கேயே இருக்கு எப்பொழுதும் அந்த கற்கடகம் அவருடைய தலையில இருக்கு இல்லையா கர்கடகம்னா நண்டு சந்திரன் தலையிலேயே இருக்கு இல்லையா கடக சந்திரம்னா இந்த கடகமும் சந்திரனமும் கடகராசியும் சந்திரனும் சேர்றது அப்படின்னு அர்த்தம் இங்க என்ன ஆச்சு கடகமும் கற்கடகமும் சேர்ந்து கொடுத்தோம் சந்திரனமும் சேர்ந்து கர்கடக சந்திர யோகம் இங்கேயே இருக்கு சிவன் தலையிலேயே இருக்கு கர்கடக சந்திர யோகம் சிவனுக்கு அபிஷேகம்னா நம்மளுக்கு மழை நேர அந்த சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் எல்லாரும் போய் சகசிர கலசாபிஷேகம் பண்றா கர்கடக சந்திரயோகா கர்கடகேசானி தே திருஷ்டகிருஷ்டி மமோகாக வாரய வருஷோபரோத குளிராஷ்டகம்னு பேர் இருக்கு ஐயாவாள் பண்ணது கர்கடேஸ்வரர் பிரார்த்திக்கிறார் கர்கடக சந்திர இருந்தாதான் மழைபொழியம்னு சொல்லுவாளே உம்முடைய சிறசுலேயே அந்த கடகமும் சந்திரனும் சேர்ந்து இருக்கு அந்த கஷேத்திரமாச்சே இந்தூர்ல மழை இல்லாமல் இருக்கிறதா ஸ்தோத்திரம் மணி விபூதி வாங்கி இட்டு ஆத்துக்கு வராளா ஆத்துக்கு வரத்துக்குள்ள விபூதியெல்லாம் விபூதியெல்லாம் கலஞ்சு போயிட்டு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி போயிடு நல்ல மழை ஆத்துக்கு வரத்துக்குள்ள ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டார்கள் ஐயா அவருடைய பெருமையை ஓரளவுக்கு புரிஞ்சுண்டா இது போல சம்பவங்கள் இங்க இருக்கும் மற்றொரு சந்தர்ப்பம் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் இந்த ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்துல முத்து படம் வச்சு ஊர்வலம் நடந்துருக்கு பெரிய மேலக்கு செறிவான வேடிக்கைகள்லாம் சிஷ்டாச்சாரமுடைய என்ன பண்ணுவா அன்னைக்கு பூரா உபவாசம் இருந்து சாயங்காலம் கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணி பாகவத பாகவதத்துல அவதார கட்டம் படிப்பா இதுதான் பக்தி அது உற்சவம் வெளியில குதூகலாம் நாம் பூஜை எல்லாம் குடிச்சன்னு அப்புறம் சுவாமி வாசல்ல வந்தாக்க வாசல நாம் வந்து தேங்காய் பழம் குடிச்சா போச்சு என்னும் மனசுல நினைச்சன் இருக்கா உற்சவம்ன்றா குதூகலமா பண்ணிருக்கா ஊர்ல எல்லாரும் வரணும் எல்லாரும் வந்திருக்கா ஐயாவின் மட்டும்லாம் என்ன அவரேன் வரல அவர் வரவேண்டிதானே எல்லாரும் வந்திருக்காரு இல்லையா அவர் மட்டும் என்ன அப்படின்னு சில பேருக்கு மனசுல ரோசம் ஐயா அவளுக்கு போக கூடாதுங்கிறது இல்ல அவருடைய கிருஷ்ண பக்தி வழியில தெரியாது எல்லாருக்கும் என்னன்னா எப்போதும் சிவசிவான உட்காந்துருப்பார் ஸ்ரீ ஜெயந்தி நான் இது சிவராத்திரியா நாலு காலம் கோவில் எடுத்து வச்சா எடுத்து வச்சு பூஜை பண்ணி பாகவத படிச்சுருக்கிறார் அவதார கட்ட வந்து பாலகம் அம்புஜே கஷணம் சதுர்புதம் சங்ககதார் அப்படின்னு சந்தோஷப்பட்ட கோபாலன் அலங்காரம் பண்ணி அப்படியே வருதான் அந்த ஊர்வலம் இப்படி வந்து இந்த ஆத்துவாசல் இப்படி வந்தே குறும்புக்காரா இந்த பையங்கள்லாம் என்ன பண்ணா தேர்டா இடா அப்படிங்கிறார் தேங்காய் பழம் வாங்கி கூடாது ஏன்னா அவர் ஏன் வந்த அங்க வல்ல இவர் வாசல பகவான் வந்தாச்சு அப்படின்னதும் அந்த தேவி அவருடைய மனைவி போய் சொன்னதும் உடனே அவதார கட்டம் வாசல பகவான் வந்துட்டானே என்று நினைச்சார் தமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணுங்கிற ஸ்லோகத்தை இறங்கி சொல்லிண்டே கையில தேங்காய் பழத்தோட வாசல்ல வரத்துக்குள்ள அடுத்தாத்துக்கு போயிட்டார் கிருஷ்ணன் கிருஷ்ணன் அதுதான் அப்படிதான் ஓடுவான் யசோதை துரத்தினாலே ஓடுவா உடனே அடுத்தச்சனை யசோதியாக ஆயிட்டார் ஐயாவால் யசோதியா ஆயிட்டார் கிருஷ்ணாணி பேரோ கண்ணா இப்படித்தானே நீ ஓடுவேன் உடனே விடமாட்டேன் இவ்வளவு வெண்ண வச்சிருக்கேன் உன் வாயில கொடுக்கத்தான் கொடுப்பேன் அங்கேன்னு அங்கேந்து வரார் வந்த கோபாலன் அப்படி பாக்குறார் அப்படியே பாக்குறார் ரொம்ப நேரம் பாக்குறார் யாரிட்டயாவது சொல்லிப்போம் அப்படின்னாலும் எல்லாரும் எட்டக்க போயிட்டு ஐயாவை ஒட்டிக்கல ஊத்துறோம் சொல்லிண்டா தானே ரசிக்கணும் அலங்காரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிண்டா தானே ரசிக்க உடனே பக்கத்துல யாரும் இல்லாததுனாலே தன்னுடைய திருஷ்டியையே தோழியாக ஆக்கின்றார் சகி திருஷ்டே அப்படின் தன்னுடைய கண்ணகையே தோழியாக ஆக்கிய கொண்டு தான் பேசுறார் இந்தீவர லலித பிரதம் நந்த யசோதா நந்தன கந்தம் சகி சுகேன திருஷ்டே அப்படியேங்க நீலோத் பல தலசியாமனா இருக்கக்கூடிய இந்த கண்ணனை ஆசதீர பார் அப்படின்னு தன்னுடைய கண்ணை பார்த்தே தான் சொல்லிக்கொண்டு சித்த நேர நின்னார் தேங்காய் பழங்களை உடச்சு தீபாவனா பண்ணார் நேரம் உள்ள வந்துட்டார் அவர் உள்ள வந்ததும் கிருஷ்ணா இனிமே இருப்பனா அவருடைய பேட்டா இவள் கிட்டதை வந்து பார்த்தா டே பிரேம் இருக்கு கிளாஸ் இருக்கு உள்ள இருக்கக்கூடிய ரூபத்தை காணோம் படத்தை தூக்கின்னு வேல படம் அப்படியா இருக்கு எல்லாரும் வந்து பாக்குறா இது என்ன இந்திர எனக்கு அப்பவே தெரியும் ஐயாவால் முறைச்சு பார்த்தார் ஐயாவால் முறைச்சு பார்த்தார் அவர் என்ன பண்ணி விட்டார் அப்படி இருக்கிறார் எல்லாரும் எங்க கிருஷ்ண எங்க கிருஷ்ணன்னு ஐயாவாள் மடத்துக்கொண்டு ஓடி வரா இங்க ஓடி வந்தா இவர் ஒரு அழகான நவரத்ன டோலிக்கா போட்டு விட்டார் அழகான தொட்டில் போட்டு கண்ணனை தாளாற்றி நவரத்ன நவரத்ன மாலிகா பேர் இந்த கிரந்தத்துக்கு இது ஐயா வாழ் பண்ணது இந்த சந்தர்ப்பம் பண்ணது ஸ்ரீமத்ஷிவலனை கிரண் அதி கிரண்மய ரத்னோல என்று தாளட்சி வலனைகி குழந்தையான கிருஷ்ணனை நவரத்ன தொட்டில் இப்படி விட்டது அந்த கஷ்டன் இப்படியும் அப்படியும் பார்க்கிறானா யார் வரா யார் போரா எல்லா பக்தாளையும் பார்க்கிறா அது எப்படி இருக்குன்னால் அவனுடைய கமல நயனமே தாமரை போல இருக்கு அவனது தாமரை புஷ்பத்தை கண்ணாலேயே பிரசாதம் கொடுக்கிறான் எல்லாருக்கும் ஸ்ரீமத் அட்சிவலனை கிரண் இந்த தொட்டில் யார் போட்டாங்கிறார் ஐயாவால் எஸ் தாமா சேஷையா சொல்றார் எஸ் தாமகரன்னா ஐயாவால் பெயர் ஸ்ரீதர ஐயாமால் போட்ட தொட்டில் அப்படின்னு ஒரு அர்த்தம் எஸ்ரீ தரா ஸ்ரீனா ஸ்ரீதேவி தரானா பூதேவி எ ஸ்ரீதரா கலிதம் ஒரு பக்கத்துல ஸ்ரீதேவி ஒரு பக்கத்துல பூதேவி ரெண்டு பேரும் இருந்து கொண்டு ஆற்றுகின்ற தொட்டில் ஆட்டுகின்ற ஊஞ்சல் அந்த ஊஞ்சல்லே போபால நோக்காண்டு ஸ்ரீதேவியும் பூதேவியும் ஆட்டும்படியா எஸ்ரீதரா கலிதம் அகலயந்தோணனம் நந்தசிசு தமீடே இதற்கு இந்த காட்சியை கண்ட எல்லா பக்தாலும் ஐயாவால சேவிச்சு இவர் பரமேஸ்வரன் கிட்ட எவ்வளவு பக்தி உண்டோ அவ்வளவு பக்தி இவருக்கு கிருஷ்ண பக்தி உண்டு கிருஷ்ணபக்தி எவ்வளவு உண்டோ அவ்வளவு ஈஸ்வர பக்தி உண்டு என்கின்றதை தெரிந்து கொண்டு அவரிடத்துல இவழ்கியிருந்த பேதபாவம் நீங்கி திரும்பி சென்றார்கள் அப்படின்னு ஏனால் எல்லா இடத்திலையும் பகவானையே பார்க்கக்கூடிய ஞானிகளுக்கு எங்கேந்து பேதம் இருக்கும் வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா உயர்ந்த லட்சணம் யாரிடா பாகவதோத்தமன் கேட்டது சர்வபூதே ஆத்மனாத்மன் ஏஷ பாகவதோத்தம அப்படின்னு சொல்றது எல்லாவிடத்திலையும் பகவத் ஸ்வரூபத்தையே பார்க்கிறவன் பாகவதோத்தமன் அப்படிங்கறதல்லவோ அவருடைய உயர்ந்த ஒரு குணமாக இருக்கு அவரை பத்தி தியான ஸ்லோகம் ஏதுமணி பிரவிமலம் ஜித்தேமே பிரேம தூ விரேஷானியை ஈஷேஷா கருணச்சே எய்திஷி தீ யாமஸ்வரத்திலையும் ஈஸ்வர நாமத்திலையும் அகழங்கமான ஞானம் நாம மகிமே ஈஸ்வர மகிமே இது ரெண்டு சந்தேகமே கிடையாதான் அவர் பிறருக்கு சந்தேகம் தான் உடைச்சு விடுவார் சந்தேகமே கிடையாது நிர்மலமான ஞானம் ஈஸ்வர தத்துவ ஜானம் ஈஸ்வர நாம ஞானம் வேணும் ஏன் சொல்றார் அப்படின்னா ஈஸ்வர தத்துவம் லட்சியம் ஈஸ்வர சாதனை சாதனையில தனக்கு சந்தேகம் இருந்தாலும் லட்சியத்தை அடைய முடியாது லட்சியம் இன்னேன்னு தெரியாத போனாலும் சாதனையை அவலம்பிக்க முடியாது இன்னேன்னு தெரியாத போனாலும் சாதனையை அவலம்பிக்க முடியாது ஏதனால இப்ப கும்பகோணம் போறது நம்முடைய லட்சியமா இருந்தாதானே இது பாதைன்னு நம்ம போறதுக்கு எப்படி இருந்தாலும் இந்த பாதையில போகணும் போனா தானே கும்பகோணத்தை அடைய முடியும் இந்த ஊருக்கு போகணுங்கிறவன அந்த ஊருக்கு டர்னு கலந்து விடுறான் போத்த நின்று இருக்கான் எந்த ஊருக்கு சார் போகணும் எங்க எங்க போறது எந்த பாதைக்கு போறது வரது ஏன் டிக்கெட் கொடுங்கோ டிக்கெட் கொடுங்க டிக்கெட் கொடுங்க என்ன பண்ண கையில ரூபாய் வச்சு என்ன பண்ணுவார் ஐயாவாளுடைய ஐயாவாள் சரித்திர உண்டு இவரும் தயாசதகம் பண்ணார் அவரும் தயாசதகம் பண்ணார் இவரும் தெருவில கூட்டு சாதத்துல சாதம் போட்டார் அவரும் கூட்டு சாதம் போட்டார் அதனால அவர் ஞாபகம் போவது நியாயம் தேதாம்ப தேசிகர்னு பெயர் அந்த பெரியவர் சொல்றார் உனக்கு போற ஊரே நிர்ணயம் ஆகலையே இன்னும் நான் இங்க பாதை நீ கைலாசம் போகணும்னு சொல்லு நான் சொல்றேன் சிவபக்தி பண்ணு நீ வைகுண்டம் போகணும்னு சொல்லு நீ விஷ்ணு பக்தி பண்ணு நீ இன்ன இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லு இல்லைன்னா சொர்க்கந்தம் போகணும்னு சொல்லு பரவாயில்ல நீ யாகம் பண்ணு ஏதோ ஒண்ணு நீ போற இடத்த முதல்ல நீ நிர்ணயம் பண்ணிக்கோ உனக்கு இன்ன வேணுங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கோ இன்ன வேணும்னே நிர்ணயம் இன்னும் ஆகலே அப்படின்னா நான் உனக்கு வழியே சொல்ல முடியாது எனக்கு இன்னதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டியானா உனக்கு நான் நிச்சயம் வழி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர் அந்த ஈஸ்வர தத்துவத்திலையும் ஈஸ்வர நாமத்திலையும் நிஷ்கல்மஷமான ஞானம் ஈசேதி பிரவிமலம் ஞானம் ஞானம் மட்டும் இருந்தா போறாரு அதுல அத்தகைய பிரேம வேணம் ஏனால் ராவணனுடைய மந்திரி மால்யமானு ஒத்தான் இந்த மால்யம் சொன்னா சாட்சாத்து ராமரே நான் விஷ்ணுன்னே நினைக்கிறோம் அப்படின்னா விஷ்ணுன்னு நினைக்கிறோம் நான் விஷ்ணுன்னு நினைக்கிறேன் ராமன அலட்சியம் மல்லிவான போறான்னா ஏ அப்படின்னா நினைச்சது வாஸ்து மருந்தா விபீஷண இத்தனை நேரம் போயிருக்க வேண்டாம் நீ விஷ்ணுன்னு நினைக்கிறது வாஸ்து மருந்தான் விபீஷண இத்தனை நேரம் போய் திருவடியில விழுந்திருக்க பிறகு என்னால் இதெல்லாம் போலி ஞானம் எப்பயும் சரணாதிபதி பண்ணலைன்னா எனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இது ஒரு அர்த்தமா அப்படிங்கிறார் அந்த ஞானம் இருந்ததானால் அதுல பிரேம வரணும் அத்தகைய ஒரு பிரேம ஈசே தசிய நாமணி பிரவிமலம் ஞானம் தயோர் ஊர்ஜிதம் பிரேமே ஈஸ்வர பிரேமே ஈஸ்வர நாம பிரேமே அது போராது தற்பரே அந்த ஈஸ்வர பக்தி ஈஸ்வர நாம சங்கீர்த்தனம் பண்ற பாகவதாலே அப்பேற்பட்ட பிரேமை அடியார்கள் பாகவத கண்டுட்டா அப்படியே ஈஸ்வரனே வந்துட்டது போன்ற பிரேம வேணும் தற்பே சுச்சே அப்புறம் மற்ற இடங்கள்ல விரத்தி யாரிடத்துலயும் துவேஷம் இல்லை யாரிடத்துலயும் பேச பிடிக்கல ஏனால் யாரு சிவா ராமா கிருஷ்ணான்னு சொல்றாலையோ அவட்ட பேசி என்ன பண்ண அவ் பேசி என்ன பண்ண போறான் அதனால விரத்தி அவள் நமக்கு வேண்டியதும் இல்லை வேண்டாதவாளும் இல்லை அவளா ஏதாவது பேசிட்டா ராதே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போதும் ஏன் ஏன் அப்படி சொல்லணும்னா மறுபடியும் அவ பேசாம இருக்கிறதுக்கா நம்ம இது மாதிரி சொல்லிட்டு அப்புறம் பேச மாட்டான் நான் சார் இது இருக்கு இத காரியம் அப்படின்னு சொன்னா கூட எப்ப பேச வரலாம் நம்ம ஒரு தனி கோஷ்டின்னு தெரிஞ்சாத்தான் அவனை மட்டும் பேசவே மாட்டான் ஏன் நான் நம்ம எப்படி காப்பாத்திக்கிறோமோ அது மாதிரி அவ ரெஸ்பெக்ட் அவ காப்பாத்திப்பா இல்லையா நம்மளை இது ஒரு கிருஷ்ண பைத்தியம்னு பண்ணி வச்சிருக்கா இல்லையா அதனால நாம அவளை வேற பைத்தியம் தீர்மானம் அணி வச்சிருக்கிறதுனால அவ கண்ணியை நம்மள பேசாத போயிடுவோம் நமக்கு லாபம் தானே பிரவிமலம் ஞானம் தயோர் ஊர்திதம் பிரேம பிரேமஜ தற்பேஷ விரதி அந்நிய விஷயங்களே விரதி எல்லாம் ஈஸ்வரஸ்வரம் இதான் ஞானியனுடைய லட்சம் வித்யாவின சம்பே பிரே கவி கஸ்தனி சுனி செய்வ சொ பண்டிதாஹா சமதரிசனஹான் என்னைக்கோ தேர்தட்டல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் குருக்ஷேத்திரத்துல சொன்னதை பண்ணது நம்ம ஐயா வாழ் தானே யாருக்கும் துணிச்சல் வரலையே அப்படின்னு சொன்னதை நிரூபணம் பண்றதுக்கு துணிச்சல் வரலையே கீத பொய்யா போயிடும் போல ஆயிடுச்ச அந்த கீத சத்தியம்னு பண்ணினது நம்ம ஐயா வாழ் தானே சுவாகேஜ பண்டிதாக சமதரிசினா அப்படின்னு ஒரு குணம் அவருடைய ஒரு குணம் அப்பேற்பட்ட ஒரு ஐயாவா காவிரி ஸ்னானத்துக்கா போறா அன்னைக்கு ஒரு ஸ்ராத்தம் பிதிரு சிராத்தம் பிராமணா முதல் நாளே வரிச்சாயிடுத்து காவிரி ஸ்னானம் அவகாசன ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடலாம்னு போறார் கடும் வெயில் இந்த வெயில்ல யாரோ ஒரு ஜீவனங்க படுத்துண்டு தவிச்சென்று இருக்கிறான் பசி எல்லாருக்கும் பசி உள்ளது கடிச்சிருக்கான் அவனை பார்த்ததும் அவன இடத்துல ஒரு கிருப உண்டாயெடுத்து அவன் நகர முடியல ஐயாவால பார்த்து விட்டு படுத்துனபடியே காட்டுறான் தனக்கு ஆகாரம் வேணும் அப்படின்னு காட்டு ஆகாரம் இல்லப்பான்னு சொல்ல முடியுமோ உள்ள அண்ணம் வடிக்கிறாளே இதுக்காக பொறத்தியார் இடத்துல போய் நீ கொடுன்னு சொல்ல முடியுமோ இந்த ஆகாரத்தை போட்டு விடுவோம் அப்படின்னு அவனுக்கு தோன்றது அவருக்கு ஒரு அபரிமிதமான தய நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தய அங்கேன்னு வந்தார் இங்கே சாதத்துல வந்து நமக்கு ஒரு நியமம் என்னன்னு கேட்டேன்னா எந்த ஒரு அன்னைக்கு தேவ காரியம் கூட செய்ய மாட்டோம் அப்புறம்தான் செய்வோம் அதிதி சத்காரம் கூட அப்புறம்தான் இஷ்டை சகோப புஜிதாம்னு சொன்ன பிறகுதான் வாசல வந்தா பிச்சை கூட அன்னைக்கு போட மாட்டோம் எல்லாம் பித்திரு காரியத்துக்கு அப்புறம்தான்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம் பிதிர்காரியத்துக்கு சிரத்தையா பண்ணினாதான் சிராத்தம்னு சிரத்தா அவ்வளவு கொடுத்திருக்கோம் பிதிர்காரியத்திற்கு அது நமக்கு ஒரு சிஷ்டாச்சாரம் சாஸ்திரம் சாஸ்திரம் சிஷ்டாச்சாரம் எல்லாத்துக்கு மேல அவருடைய ஒரு கருணை அலாதியா இருக்கு ஈசேஷா கருணாச்ச இந்த கருணை என்ன பண்ணி விடுத்து அப்புறமாக அப்படின்னு சொல்றவர்கள் எல்லாம் அவனுக்கு உயிர் இருக்குமோ அவன் பிராணாபத்துலதான் இருக்கிறான் தர்ம சாஸ்திரங்களே ஆபத்து தர்மம்னு ஒண்ணு தனியா உண்டும் இந்த ஆபத்து தர்மம் ஆபத்து காலன வந்துட்டுதானால் சர்வ நியமங்களையும் மீறி அந்த ஆபத்துல செய்ய வேண்டியதை செய்யலாம் அப்படின்னு வந்தா இல்லையா இந்த புறத்தியாருக்கு அந்த ஆபத்து வந்திருக்கு இவ்வளவு அன்னம் இவ்வளவு தீர்த்தம் போனாதான் அவன் எழுந்திருப்பான் அப்படின்னதும் இவர் உடனே கொல்லப்புறம் தானே ஓடி வந்தார் இந்த ஆத்துக்கு உள்ள வச்சிருக்க எடுத்துட்டு ஓடினார் கொண்டு போய் அவனுக்கு போட்டு அப்ப இருந்த ஒரு கட்டுப்பாடு வேற அந்த ஒரு கட்டுப்பாடு ஐயாவாளத்துல எல்லாருக்கும் கோபத்தை உண்டாக்கி விடுத்து அவ்வளவு பேர்களும் சூழ்நுட்டார்கள் ஐயாவாளிடத்துல நீ என்னமா இப்படி செய்யலாம் சாஸ்திரத்துக்கு விரோதமா இது சம்பிரதாயமா இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்றா ஐயாவால் சொல்ற அன்னஸுதம் பாத்திரம் ஒருத்தனுக்கு வந்து தானத்துக்கு அதிகாரி பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு புஸ்தக தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு கண் தெரிஞ்சவனா பார்த்து புஸ்தக தானம் பண்ணணும் பசுமாடு தானம் பண்ணணுமானா அந்த மாட்டை மேய்க்கக்கூடியவனா பார்த்து தெம்பு உடையவனா பார்த்து தானம் பண்ணான் கன்னிகா தானம் பண்ணணுமானா அந்த கன்னிகை வச்சு காப்பாற்றக்கூடியவனா பார்த்து தானம் பண்ணும் மற்ற தானங்களுக்கு அதிகாரி பேதம் உன்னதானத்துக்கு பசீங்கிற ஒரு யோக்கியதை இருந்தா போறோம் இந்த யோக்கியதை யாருக்கு இருக்கோ அவளுக்கு போடலாம்னு சாஸ்திரமா அன்னசே சுதித்தம் பாத்திரம் அப்படின்னு இருக்கும்போது நான் பண்ணது ஒன்னும் தப்பு இல்லையே பசியுடம் இருக்காங்க அவனுக்கு அண்ணன் போட வேண்டியது சரி நீரு வந்து பூஜை வைஸ்வதேவம் முடிஞ்சு போடலாம் அதுவும் இன்னைக்கு சார்த்தம்னு வரும் பொழுது நீங்கள் மாதிரி போடவே முடியாது இங்க போடுறது தப்பு சார்த்த காரியங்கள் முன்னாடி என்னமா நீ போட்ட போனது ரொம்ப தப்பு என்று அவன் மேல ஆக்கிரமிச்ச உடனே அதுக்கு மேல சொன்னா சண்டானனுக்கு எப்படி போடலாம் அப்படின்னா உடனே சொன்னான் எனக்கு அப்படி தெரியலையே எனக்கு அப்படி தெரியலையே சிவயேவ சமாயாதி சிவங்கர கிருபாங்குரான் என்ன எனக்கு சிவனே வந்து கெட்டது போலத்தான் எனக்கு தோணித்து எனக்கு அப்படி பேதம் தெரியலையே அத ஒத்துப்பாளாவா அப்படி நீ வந்து ஆத்ம ஜானம் பேசிக்கொண்டு அவங்க சாஸ்திரம் சாஸ்திரம் பேசிக்கொண்டு இப்படி ஒரு முரட்டுத்தனம் பன்றிய அப்பேற்பட்ட ஞானம் இருந்தா கூட சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டுத்தானே நடக்கணும் என்று மேலாவா பேசுறா அப்ப சொன்னு அப்பவும் விரோதம் இல்லை ஏன்னா ஆபத்து தர்மம் ஆபத்து தர்மம் அவனுக்கு பிராணாபத்து வந்தது நான் கொண்டு போட்டாதான் அவன் எழுந்திருப்பான் நான் போட்டதுக்கே நீக்க இவ்வளவா அக்ஷேபம் பண்ணேன்னா உங்களை கேட்டா கொடுப்பேளா பிராணாபத்து அவனுக்கு போட்டாதா எழுந்திருப்பாங்கிற நிலையில அவனை போட்டு வந்தது வரட்டனா செஞ்சது நீ சர்வதா பண்ணது தப்பு அவருக்கு சுவாவம் என்ன தப்பு இருந்தா ஏத்துக்க சொை தோஷை அவித்யாசத்தை முன்னாடி சொல்லியிருக்கிறா தப்புன்னு சொன்னா நான் ஏத்துக்க ஆனா என்ன நீங்க கண்டிக்க கூடாது என்ன நீங்க தள்ளக்கூடாது ஏனால் ஊரோடு ஊரோடு விரோதிக்க கூடாது பத்து மனுஷா வேணும் கட்டுப்படணும் சேர்த்துக்கிறோம் இன்னைக்கு ஆகர காரியமா சாதனை நடக்க வேண்டாமா இன்னைக்கு ஆகிற காரியமா அது தாப்பப்பட்டார் வந்தா சேர்த்துக்கிறோம்னு சொல்றாள் இந்த காரியம் ஆகணுமே அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டார் நேர அங்கே வந்தார் கங்கா கங்கே யோயா யோஜனா நாம் சதீரபி முச்சதே சர்வ பாபிபிகா விஷ்ணுலோகே விஷ்ணு லோகம் சகச்சதின் நித்திய அப்படி நாம் ஸ்னான காலத்துல சொல்றோம் இந்த ஸ்லோகங்கள்லாம் அர்த்தவாதம் தானா கங்கை கங்கேன்னு உச்சரித்தாலேயே கங்கா ஸ்நான பலன் உண்டு அப்படின்னுள்ளதும் இந்த ஸ்லோகம் சொல்றது கங்கா மஹிமே வெறும் அர்த்தவாதம் தானா நாமினி அர்த்தவாத பிரமஹான்னு ஒரு கண்டிப்பு போதேந்திர சுவாமிகள் நாம மகிமைய நீ அர்த்தவாதம் நினைச்சேன்னா உனக்கு விமோசனமே இல்லைன்னு சொல்லியிருக்கார் போதேந்திர சுவாமிகள் நாம மகிமையும் அர்த்தவாதம் நினைக்கலாமா மிகைப்படுத்தி சொல்லிட்டு அர்த்தம் மிகைப்படுத்தி சொல்லித்தா இது ஐயா அவளுக்கு இருக்கு அதனால நேர தன்னுடைய கணத்தடிக்கே வந்தாள் அவள் எனக்கு விதிச்சுட்டா விதிச்சதை நான் பண்றேன்னு சொல்லிட்டேன் அவன் ஏத்துப்பாளா ஏத்துக்க மாட்டாளா நம்புபாளா நம்ப மாட்டாளா எனக்கு தெரியாது எனக்கு நம்பிக்கை இருக்கு விதிச்சதை நான் ஏத்துக்கணும் தான் செய்யறார் அவர் செய்யும் பொழுதே கங்கைய கங்கைன்னு கூட்டுறார் அவருக்கு ஒண்ணும் தன்னுடைய சித்திய காட்டணும் என்றோ கங்கைய வரவழைச்சு காட்டணும் என்றும் இருமாப்பு கிடையாது ஏனால் அதற்பகா சவினயகான்னு சொன்னது அவர்தான் கர்ப்பம் இல்லாம இருக்கணும் வினயத்தோடு இருக்கணும் தான் அவரே சொல்லியிருக்கார் நான் உனக்கு காற்றையும் பார் கங்கையை வரவேச்சுன்னு சொல்லுகிறான்னு ஸ்நான காலத்திலே கங்கைய கங்கைன்னு வந்தார் கார்த்திகா அமாவாசை நாளைக்கு வரப்போற கார்த்திகா அமாவாசை நேர தன்ன வீட்டு கணத்துல வந்தார் வந்து ஒருகால் கங்காதேவி கங்காதரா ஒரு கால எனக்கு அப்படி ஒரு பாபம் உண்டாகில் அதுக்கு ஒரு பிராகிச்சித்தம் பிராமணால் எனக்கு விதிச்சிருக்கா இந்த பிராக்சித்தம் நீங்கணும் ஆகில் நான் கங்கா நாமத்தை சொல்றேனே இது போறாதா என்று தன் கணத்தில இப்படி கொட்டேன்டா அந்த கணரை அடுத்த கடம் பகன்னு பொங்கி வருதா கங்கையில ஸ்நானம் பண்ணும் போது போடக்கூடிய புஷ்பம் கங்கையில கொடுக்கக்கூடிய தாம்பூலம் ரவிக்கத் துண்டு அதுல வந்து காது ஓலை எலுமிச்சம்பழம் என்னென்ன போடுவாளோ இந்த காசியில கங்கையில அது உள்பட வெளியில வந்து வந்து கிரகம் வழியா வந்து நெடுவீதிகள்லாம் கூட கங்கை ஓடி மழை புழிஞ்சது போல இது என்ன மழை வந்ததா அல்லது காவேரி ஓடப்பா எப்படி கங்கை வந்தது எல்லாரும் எதிரில ஓடி வரா வீட்டு வாசல வந்தாலும் கங்கையில ஸ்நானம் பண்றேன் அதிர்ஷ்டம் இருந்தா தான் அதனால ஐயா கிட்ட எல்லாரும் கத்ரா என்னையா எப்படி உடச்சது எப்படி கங்கை வந்தது எல்லாம் ஒரே கங்கையா போகிறதே வீடல்லா எல்லாரும் கங்கையா அடக்கும் அடக்குமே பிரார்த்திக்கிறார் கங்கையை அடக்கும் அப்படி பிரார்த்திக்கிறார் கங்கையை விடும் பிரார்த்திச்சாம் பகீரதன் தலையில அடக்கி விட்டார் அவருடைய சொரூபத்துல அவதாரத்துல கங்கையை விடும் அதனாலதான் நாங்க நாங்க நாமாவளி சொல்லும் போது ஸ்ரீதர ஐயாவாள்னு சொல்றது இல்ல பிறகு என்ன கங்காதரே கங்காதர கங்காதர ஹரஹர கங்காதர கங்காதர கங்காதர ஹரஹர என்றுதான் ஐயாவாள் நாமாவளி இது சிவநமாவளின்னு நினைச்சிருப்பான் ஐயாவள் நமாவளி ஐயாவாலே கங்காதரன் அந்த கங்கைய தரிக்கணும்னு எல்லாரும் பிரார்த்திக்க உடனே அது இப்போ கங்காஷ்டகத்துடைய கடைசி ஸ்லோகம் பிராமணா நாம் மனப்பூர்த்தியை மம கூப்பே ஸ்திராபவ பிரார்த்தி எல்லாரும் பிரார்த்திக்கிறா அதனால என்னுடைய கணத்தை விட்டு போயிடுன்னு சொல்லல என் கணத்தை விட்டு போயிடுன்னு சொல்லல பின் மம கூப்பே ஸ்திராபவ என்னுடைய கணத்துல நீ ஸ்திரமாக இரு அப்படின்னு சொன்னா கார்த்திகை மாசம் மட்டும் தான் கங்கை வருதுன்னு அர்த்தம் இல்ல ஸ்திராபவன் எப்ப சொல்லிவிட்டாரோ முன்னூத்தி அறுபது நாளும் ஐயாவாளத்துக்கு வந்தா இந்த இந்த கணத்துல கங்கை இருக்கான் கங்கைய இரு அப்படின்னு சொல்லிவிட்டான் கெம்மையான தீர்த்தானின் அதேவா மிருச்சிலாமயா தேபுனம் துருகாலேன தரிசனாதேவ சாதவகா தீர்த்தி குருமம் தி தீர்த்தானி சுவாந்தஸ்தேன கதாபிருதா அப்படிலாம் சுவாஸ்திரம் சொல்லிருக்கும் பொழுது அப்போ கங்கை வந்ததா வல்லையா அதெல்லாம் வேண்டாம் ஒண்ணு ஐயாவாள் வீட்டு கணர் அப்படிங்கிறதுனாலேயே அது பரமபீத்திரமானது ஏன்னா ஐயாவால் எவ்வளவு தரம் அதுல சொம்பு போட்டு தீர்த்தம் எடுத்திருப்பா பூஜைக்கு எவ்வளவு தரம் அதுல ஐயாவால் ஸ்நானம் பண்ணிருப்பா ஐயாவாலை பார்க்க வந்த எத்தனை பாகவதால் ஸ்நானம் பண்ணிருப்பா இந்த உற்சவம் ஆரம்பிச்சனால நேத்தி வரையில எத்தனை பேர் ஸ்நானம் பண்ணிருப்பா இவ்வளவு பாகவதாளுடைய சம்பந்தம் அந்த கணத்துல இருக்கும் பொழுதோ அத தீர்த்தம் இல்லையு யாரு சொல்ல முடியும் அப்பேற்பட்ட தீர்த்தம் அது அதனால அந்த தீர்த்தத்துக்கு சாதுக்களுடைய சம்பந்தத்தால்தான் தீர்த்தம்னு நாளைக்கு அம்மையானு தீர்த்தானினார் ஏன்னா தீர்த்தீ குர்வந்தி தீர்த்தானி சாந்தஸ்தேன கதாபிருத்தான ஸ்ரீ பாகவதன் சொல்றது இத்தகைய ஒரு ஆச்சரியமானது எல்லா விடத்திலையும் ஈஸ்வரன் அவர் பார்க்கிறார்னு சொன்னோமே எப்பொழுதும் தவறாமே இந்த மகாத்மா மத்தியார்ஜுனேஸ்வரர் அர்த்த ஜாமத்துல தரிசனம் பண்றதுக்கு போவார் ஏன் போவார்னார் ஏகாந்தம் அப்பதான் அதோட சாயங்காலம் அந்த காலத்துல எல்லாம் மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணா ஆச்சரியமா இருக்கும் ஆச்சரியமான ஒரு கோவில் ஜோதிர்மயம் மகாலிங்கம்னு சொல்லுவான் இந்த சந்தியா காலத்துல நந்திகேஸ்வரர் கிட்ட நின்னுட்டா மகாலிங்கம் வரையணும் போட்டிருக்கிற தீபம் சாயங்காலத்துல அப்படியே தக்க தக்க தக்க தக்க தக்க ஒரு ஒரு நாளைக்கு சகசர தீபம் போடுவாளோ தெரியல அப்ப இருந்து இல்ப எங்க போச்சுன்னு தெரியல அப்ப இருந்த கைங்கரிய புத்தி அப்ப இருந்த பத்தாளுடைய கோஷ்டி அப்ப இருந்த வேதாத்தியனம் எல்லா குழந்தைகளும் அங்கதான் உக்காண்டு வேத பண்ணுவா சின்ன வயசுல பார்த்துருக்கேன் சாயங்காலம் ஆயிடுச்சொல்லியோ காருண்யாமிரத தீர்த்தத்துல எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணுவா எவ்வளவு வேதத்துக்களான பெரியவாள்லாம் இருந்தா அப்படி நெண்டு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் நம்ம வந்து கைலாசம் கூட போக வேண்டாமேன்னு தோணும் அப்படியாக்கும் மகாலிங்கம் பிரகாசிக்கிறது மத்தியார்ஜுனம் அப்படின்னு சொன்னா ஈடு இணையில்லாத க்ஷேத்திரம் நம்ம ஏதோ சாமான் வாங்கறதுக்காக வந்து ஒரு கால தப்பு தண்டாவுக்காக வந்து மத்தியார்ஜுனத்துல ஒரு நாள் தங்கிவிட்டா கூட மத்தியார்ஜுனையின் ஆஸ்தி சரீர பந்தஹான் மறுநாள் அவனுக்கு சம்சார பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் எல்லா சிவக்ஷேத்திரத்துக்கும் மத்தியமான கஷேத்திரம் அதனால மத்தியார்ஜுனம்னு பெயர் எல்லா சிவக்ஷேத்திரமும் இதுக்கு அங்கமான கஷேத்திரமா ஆயிடுறது பிரதான கஷேத்திரமா ஆயிடுறதுன்னா நடராஜா நடராஜா தான் நடராஜா மத்தியார்ஜுனத்துக்கு தியாகராஜா திருவாரூர் தியாகராஜா மத்தியார்ஜுனத்துக்கு துர்க தான் அம்மங்குடி மத்தியார்ஜுனத்துக்கு க்ஷேத்திரபாலர் தான் பைரவ கஷேத்திரபாலபுரம் பைரவர் அல்லது சீகாழி பைரவர் மத்தியார்ஜுனத்துக்கு உள்ள சோமாஸ்கந்தர் தான் தியாகராஜ சுவாமி தியாகராஜமூர்த்தி மத்தியார்ஜுனத்தினுடைய விநாயகர் விநாயகர் மத்தியார்ஜுனத்தினுடைய முருகன் தான் சுவாமி முருகன் மத்தியார்ஜுனத்தினுடைய சண்டிகேஸ்வரர் தான் எங்கூர் சண்டிகேசர் மத்தியார்ஜுனத்துக்கு சுத்தீவிரம் உள்ள மகாட்சேத்திரங்கள் எல்லாத்தையும் வச்சு மத்தியில மகாலிங்கம் தானே இருக்கும் அப்ப இந்த கோவிலினுடைய விஸ்தாரம் இந்த லிங்கத்தினுடைய கோவிலுடைய விஸ்தாரம் எங்க எது வரையிலும் அப்படின்னு கேட்டா சிதம்பரம் இந்தண்ட திருவாரூர் வரையிலும் இந்தண்ட சுவாமி மலை இந்த கஷேத்திரம் இந்தண்ட வந்து சேங்கனூர் வரையிலும் இந்த கஷேத்திரத்தினுடைய விஸ்தாரம் நெடுப்புற மத்தியத்துல இருக்கிறதுனாலே மத்தியார்ஜுனம் அப்படின்னு இந்த மகாலிங்கத்துக்கு பெயர் மற்றொரு அர்த்தம் எது அப்படின்னு மூன்று அர்ஜுன கஷேத்திரம் இருக்கு மூன்று அர்ஜுன கஷேரம் ஜோதிர்மயமான மூன்று அர்ஜுன கஷேரம் திருநெல்வேலி திருநெல்வேலி ஜில்லாவுல புடார்ஜுனம்னு ஒரு கஷேரம் ஆந்திர பிரதேசத்துல மல்லிகார்ஜுனம்னு ஒரு கஷேத்ரம் புடார்ஜுனம் மல்லிகார்ஜுனும் ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கிறதுனாலே மத்தியார்ஜுனம் அப்படின்னு இந்த மூன்று அர்ஜுன இது மத்தியில் உள்ள மத்தியார்ஜுன அர்ஜுனம்னு ஒரு மரம் மருத மரம்னு பெயர் அந்த மருத தான் அர்ஜுனம்னு பெயர் இடையும் அருதூர் அப்படின்னு ரெண்டு மருதக் மருத மரங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரகாசிக்கிற இங்கே ஜோதிர்மயமான சருபமா ஜோதிர்மய மகாலிங்கம் ஜோதிர்மய மகாலிங்கம் சொன்னாலேயே பைத்தியம் விலகிவிடும் எவ்வளவு அபஸ்மாரங்கள் பைத்தியங்கள் பூத பிரேத பிசாஜங்கள் பிடிச்சவா கருண்யாமிர்தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி அஸ்வமேட பிரதக்ஷணம்னு பெயர் இந்த பிரதக்ஷணத்துக்கு ஒரு பிரதக்ஷணம் பண்ணிவிட்டாலேயே அஸ்வமேட புண்ணியம் உண்டா இந்த அசுமேத பதர்ஷம் ஒரு நாற்பத்தி நாள் விரதம் பண்ணினா எல்லாம் சௌ அங்கே ஆர்ப்பாடம் பண்ணிட்டு வரவாள் சௌக்கியமா திரும்பி போன வயசுல பிரத்யட்சமா பார்த்திருக்கும் அப்படி நடக்கக்கூடிய ஒரு கஷேத்திரம் ஆனா ஏகாந்தமா தரிசனம் பண்ணனும் அப்படின்னு சொன்னா அர்த்த ஜாமத்துக்கு போனாதான் ஏகாந்தமா தரிசனம் பண்ணனும் நாமஸ்மரணம் டோலோத்ஸவம் உள்பட ஐயாவால் பாகத தர்மத்துல இருக்கிறவரா எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு போகிறதுக்கு அதுதான் டயமா திதாசரி ஐயாவால் வருவாருங்கிறதுனாலே அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியால் ஐயாவளை எதிர்பார்த்துருப்பா ஆனந்தமா தரிசனம் திரும்பி வருவார் இப்படியேதானே வழக்கமா பயன் இருக்கிறார் ஒரு சந்தர்ப்பம் இப்ப போல பாலம் இல்லை வீரசோழபுரம் காவேரிக்கெல்லாம் இப்ப பாலம் இருக்கு திருடம்பு போறதுக்கு அப்பொழுது பாலம் இல்லை ஆகினாலே கிரையால் இக்கிரேட நின்று கொண்டு காவேரி தீரத்துல அழுதுன்றிருக்கிறார் மழையாவது மழை ஆரம்பிச்சு விடுத்து வெள்ளம் அபாரமா போகிறது இந்த வெள்ளத்துல யார் சுவாமி தோணி கட்ட முடியும் என்று சொல்லி போட் தோணி கட்டுறவாள் எல்லாம் போயிட்டார் ஒரு நாள் சிவதர்சனா ஆகல பரவாயில்ல நாளைக்கு வந்துப்போம் மழை நின்ற பிறகு வந்துப்போம் தோணி போக ஆரம்பித்த பிறகு வந்துப்போம் அப்படின்னு திருப்தியோட நம்ம திரும்பி வந்துடுவோம் ஆனால் அவளுக்கு ஒரு நாள் இல்லைனாலும் கூட பெரிய நஷ்டம் போல தோன்ற இன்னைக்கு வந்து என்னுடைய ஒரு நியமம் போயிடுறேன் இன்னைக்கு நான் சிவ தரிசனம் பண்ணி விட்டுதானே வீட்டுல வந்து படுத்துப்பேன் இன்னைக்கு மகாலிங்க எனக்கு ஏன் தரிசனம் கொடுக்கல காவேர நீஞ்சி அது பேடலாமா அங்க அர்த்த ஜாமத்துக்கு வேற காத்து இருப்பாளே இவர் நிற்கும் பொழுதே திடீர்னு வந்து சிவாச்சாரியர் அங்கேன்னு வந்தால் அவர் வஸ்திரம் நினையாமே விபூதி நினையாமே அகேனம் வந்து தன் பையில இருந்து பிரசாதத்தை கொடுத்தோம் ஐயாவா அபாரம் வெள்ளமா நீங்க காவிரி அழி இறங்கி நீங்கள் வந்து சிவ தரிசனம் பண்ணிவிட்டுதானே படுத்து பேள் அப்படின்னு தெரிஞ்சு வந்தேன் இந்த ஆறும இவர் இறங்கிவிடுவார் அப்படி ஒரு பிரவாகம் வருது தோணையில் இந்த ஆறுன்னு கையில கொடுத்தார் வாங்கி விட்டுண்டார் நான் வரேன் போயிட்டார் அப்புறம் இவர் சிந்தனை பண்ணிட்டே திருவிச்சலூர் வந்திருக்கார் நான் எப்படி அங்க போக முடியாதோ அது போல அவர் இப்படி வர முடியாது வந்தவர் யாருன்னு நான் கேட்டுக்காத போயிட்டேனே ஒரு கால் மகாலிங்கம் தான் வந்ததா எனக்கு ஏன் அப்படி ஒரு சந்தேகம் கிதயத்தில் உட்காந்துன்னு எடுத்தோம் ஈஸ்வரன் நம்புறவன் இல்லையானா சிவயேவ சமயாதி சிவங்கர கிருபாங்குர தத் புத்தி கதம் சஞ்சாய தேதி பததி பெரும்பாலும் ஐயாவோடைய சரித்திரபரமான ஸ்லோகங்கள்லாம் அதுலதான் இருக்கு தன் மனசை தானே கேட்டுக்கிறார் யாரோ ஒரு பிராமண வந்திருக்கான்னு வந்துட்டோமே ஈஸ்வரனே வந்திருக்கான் போல இருக்கே என நினைச்சு ஊருக்கு வந்து விட்டார் மறுநாள் காதல் இல்லை ஜலம் வடிஞ்சுடுச்சோ மறுநாள் வழக்கப்படி அத்தஜாம தரிசனத்துக்கு போனதும் அங்க வழக்கமா வந்த அந்த குருக்களை பார்த்தார் அது சரி நேத்தி கேள்வி கேட்க மறந்து விட்டேன் நான் வர்றதுக்கு முன்னாடி நீ வந்தேளே நீங்க மட்டும் எப்படி வந்தேள் காவிரில எப்படி வர முடிஞ்சது போட்டு இல்லையே நீங்க எப்படி வர முடிஞ்சது தோணி இல்லாம நான் வரலையே சுவாமி நேத்துக்கு கொட்டின மழையில நேத்துக்கு உள்ள வெள்ளத்துல நான் வர முடியுமா இங்கே ஆவது யார்தான் வர முடியும் வர முடியலையே நான் வரலியே நீர் வந்தீர வந்து நீங்க பிரசாதம் குடுத்தீர காவிரில இறங்கி வர வேண்டாம் நானே வந்துட்டேன்னு சொன்னிரேன் ஒரு க்ஷணத்துல புரிஞ்சு ஐயாவால் கண்ணால கரகரன் கண்ணீர் விட்டார் பரமேஸ்வரா உங்க கிருப்பையை என்ன சொல்றது நீ எல்லவோ அங்கிருந்து ஓடி வந்த சம்சார சாகரத்தையே தாண்டி விக்கிறவனுக்கு இந்த காவேரியை தாண்டி விக்க முடியாதா உமக்கு கங்கையே கட்டுப்படுத்துறவனுக்கு காவேரியை கட்டுப்படுத்தி என்ன கோவிலுக்கு அழைக்க முடியாதா இதெல்லாம் உன்னுடைய விசித்திர லீல அப்படிலாம் பண்ணிவிட்டா கூட உன் மகிமே வெளியில தெரியாது நீ ஒரு மனுஷன போல ஓடி வந்த அனுகிரகம் பண்ற ஒரு பக்த அனுகிரகத்தால் அல்லவோ இப்ப மனசு உருகிறது என்று கண்களால கண்ணீர் விட்டார் இப்படி இருந்துக்கிறார் ஐயாவாளுக்கும் போதேந்திராளுக்கும் ஏக ஹிருதயம் இந்த ஏக ஹிருதயத்துக்கு காரணம் என்ன நாம சங்கீர்த்தனம் அது சிவநாமமோ ராமநாமமோ கிருஷ்ணநாமமோ அந்த பேதம் கிடையாது இந்த மகான்களுக்கு இஷ்ட நிஷ்டை ஒரு நாமத்துல ராமநாமத்துல திடனிஷ்டோதேந்திர சுவாமிகளுக்கு திடனிஷ்டை ஐயாவாளுக்கு கிருஷ்ணநாமத்துல திட சத்குரு சுவாமிகளுக்கு ஸ்மரணத்துல கிருஷ்ணநாமம் சூத்திரம் கொடுக்கறதுல ராமநாமம் சத்குரு சுவாமிகளுக்கு கிருஷ்ணஹிருதயத்துல ராதாகிருஷ்ணன் நாளைக்கு சொல்ல போறோம் அவா வைபவம் சிவநாமத்துல ஆனா சிவநாமத்துல இஷ்டம் ஆக்கியா சஷ்டியில சொல்றார் நான் சிவான்னு சொல்றேன் நீ சந்திரகலாதரனாக நீலகண்டனாக வா இல்ல சங்க சக்கர கதாதரனாக நாராயணனா வா எனக்கு ஒண்ணும் இல்லையே நான் நாராயணனா நீ வந்து எதுல நின்னாலும் ஏ வாயில சிவான் தான் வரும் தான் வரும் ஏனா அவ வாழ் ஒரு அபியாசம் வாசனை இஷ்ட இஷ்ட நிஷ்டேன்னு இதுக்கு பேரே ஆனா இதுக்கு துவேஷம்னு பெயர் இல்லை இன்னும் சொல்லக்கூடாதுன்னு துவேஷம்னு பெரிய இல்லை அவ அவளுக்கு எந்த மூர்த்தி எந்த நாமத்துல இஷ்டம் வந்ததோ அதுக்குதானே திருட பக்தினு பெயரு அப்ப அவன் என்ன நினைக்கிறானா ஏன் சுவாமியே தான் அப்படி இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு போயிடுறா அதுல அவளுக்கு வருத்தம் இருக்கிறாரு இருக்காது உண்மையான பக்தியினுடைய லட்சணம் இதுதானே அந்த லட்சணத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லையே நம்ம சுவாமி ஒசத்திங்கிற எண்ணம் இருந்தாதானே பக்தி பண்ண முடியும் நம்ம சுவாமி ஒசத்திங்கிற பர்த்தி வேணாம் நம்ம எந்த நாமம் நமக்கு பிடிக்கிறதோ அந்த நாமத்துல தேட்ட வேணும் இல்லையா அப்படி இருந்தா தானே அதுல பர்தி பண்ண முடியும் இதுதான் பாகவதோத்த மாளிக லட்சணம் நாம சித்தாந்தன் வரும் பொழுது சிவபக்தன் சிவநாமத்தினுடைய பெருமையை சொன்னா அப்ப விஷ்ணு பக்தன் வருத்தப்பட மாட்டான் ஏன் அப்படின்னா அந்த நாம மகிமையிலாம் நம்ம விஷ்ணு நாமத்துக்கும் உண்டே என்றுதானே சந்தோஷப்பட போறா இதான உயர்ந்த ஒரு சபாவம் உயர்ந்த ஒரு மகத்துக்குளுடைய உயர்ந்த ஒரு லட்சணம் ராசங்கிகமா தியாகராஜ சுவாமியை பத்தி சொல்றேன் அடுப்புற தியாகராஜ சுவாமிகளுடைய சமகாலத்துல தான் கோபாலகிருஷ்ண பாரதி இருந்தார் நந்தனார் சரித்திர கீர்த்தனம் பாடினார் தமிழ்ல அருமையான கீர்த்தனங்கள் அந்த காலத்துல ஒரு ஊர்னு எடுத்துனோம்னா பத்து கீர்த்தனமாவது நாலு பேருக்கு தெரியும் அருமையான கீர்த்தனங்கள் இன்னைக்கும் பஜனை சம்பிரதாயத்துல அதை பாடுறதுன்னு வச்சுருக்கோம் தியாகராஜ சுவாமிகள் கோபாகிருஷ்ண பாரதியார பத்தி கேள்வி பெற்றிருக்கிறார் தியாகராஜ சுவாமிகள் காலமேல எழுந்துட்டாத்திரி பன்னெண்டு மணி வரையும் பொறத்தியார பாக்க போக முடியாது அவரால அவரை பார்க்கத்தான் எல்லாரும் வருவா அப்படி ஒரு மகிமை அவருக்கு ஒரு நாள் ராமபிரானுக்கு பூஜை பண்ணிண்டே இருக்கிறார் யாரோ ஒருவர் அவரை பார்க்க வந்திருக்கிறார் அவர் கதவுண்ட ஓரமாக வழக்குமாறு சாத்திர இடத்துல நின்று இருக்கிறார் தூர் துண்டு கட்டின்னு இருக்கிறார் கருப்பா இருக்கிறார் கொஞ்சம் லட்சணம் குறைச்சலா இருக்கிறார் மேல மேக நீர்னு ஒரு வியாதி உண்டு இல்லையா அந்த வியாதி கூட அவருக்கு உண்டு சங்கோஜப்பட்ட நின்னு இருக்கிறார் யாரும் சீப்போன்னு சொல்றவா அந்த ஆத்துல யாருமே கிடையாது எல்லாரும் வருவா தரிசனம் பண்ணுவா ராமருக்கு விசேஷ பூஜை எல்லாம் ஆகி எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் துளசி எல்லாம் கொடுத்தும் உக்காண்டபடியே வந்தவர் பக்கமாக அவருடைய கட்டாட்சம் பட்டுது வாங்கிங்கோட்டே வந்து தீர்த்தம் வாங்கின்றார் எந்தூர் ஆனதாண்டாபுரம் ஆனதாண்டபுரம்னு உடனே விசாரிச்சார் கோபாலகிருஷ்ண பாரதியின்னு ஒரு மகான் அந்த இருக்காரே இருக்க அடியேன்னு தான் சொல்லுவார் நீங்களா சுவாமி நீங்கள் இப்படி வரணும் இப்படி உட்காரணும் இதானே பாகவத லட்சம் இப்படி உட்காண்டார் பரஸ்பரம் சம்பாஷணம் பண்ணினார் உங்களுடைய கீர்த்தனங்கள்லாம் ஆனந்தமா நான் கேட்டிருக்கேன் பார்க்கணும் பார்க்கணும்னு சந்தர்ப்பம் நேரலே இப்ப ராமன் கூட்டி வச்சான் கோபாலகிருஷ்ண பாரதி சொன்னார் அடியனுடைய பாகியம் அது அப்படின்னு சொன்னார் கோபாலகிருஷ்ண பாரதி இப்படி சம்பாஷணம் பண்ணினார் இப்படி சில கீர்த்தனங்கள்லாம் அப்பொழுது ஆபோகி ராகம் அப்படிங்கிற ஒரு ராகம் பிரசித்தமாக வர சமயம் அது அவர் சொன்னார் சுவாமிகள் அபோகிராகத்துல ஏதாவது கீர்த்தனம் பாடியிருக்கோ அப்படின்னு கேட்டார் பாரதியார் சொன்னார் இல்ல அப்படின்னு விட்டுவிட்டா சம்பாஷணாச்சு சாயங்காலமாச்சு சிவ தரிசனத்துக்காக பெற்றார் பாரதியார் ஐயா அப்பனை தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வரார் வரும்பொழுது அபோகிராகத்திலே அவருக்கு ஒரு கீர்த்தனம் சபாபதிக்கு வேறு தெய்வம் சபமாக அப்படிங்கிற ஒரு கீர்த்தனம் அத பாடிண்டே வர்றார் தியாகராஜ சுவாமிகளை சேவிச்சு விட்டு ஒரு கீர்த்தனம் வந்திருக்கு விண்ணப்பிச்சுக்கிறேன் சுவாமிகளும் ராமருடைய சன்னிதில பூஜை முடிஞ்சு இனிமேல் உட்கார் இவருடனே அருமையா பாடினார் சபாபதிக்கு வேறு தெய்வம் சமமாகுமான் இவரோ பக்கா ராம பக்தர் தியாகராஜ சுவாமிகள் அவர் எதிரில சபாபதிக்கு வேறு தெய்வம் சமமாகுமான் பாடினார் வரணும் அப்படிதானே நம்ம நினைச்சிருக்கோம் தியாகராஜ சுவாமின்னு அப்படியே கண்ணீர் விட்டு கேட்டு முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சார் ராமா நீ சமானம் ஆரம்பிச்சார் ராமா நீ சமானம் எவ்வரு இதுக்குதான் இஷ்ட பேர் ரெண்டு பதிவிறத பேசலா ஒரு பதிவிரத்தை தன்னுடைய பர்தாமனுடைய பெருமையை சொல்றாரு பதிவிரதா அசூயப்படமாட்டா அசூயப்படமாட்டா குறை சொன்னாலும் ஜோடியா சொல்லுவா ஸ்தோத்ரம் பண்ணிதான் ஜோடியா சொல்லுவாங்க இப்ப ஒரு பெருமையை சொல்லும்பொழுது அந்த பெருமை எப்படி இருக்கும்னு இவளுக்கு புரியும் இல்லையா அந்த பக்தி எப்படி இருக்கும்னு புரியும் இல்லையா அந்த பக்தியில்தானே இவா இருப்பா அதனால போதேந்திராளுக்கு ராமநாம நிஷ்டை ஐயாவாளுக்கு சிவநாம நிஷ்ட ஆனால் ஏக ஹதயம் ரெண்டு பேருக்கும் நாம நிஷ்டை என்ன அப்படின்னு தெரியும் ஆக்கியா ஒரு கிரந்தம் பண்ணினார் ஐயாவாள் சிஷியால்லாம் அது அருமையா சொல்லிருக்கிறா போதேந்திராள் கோவிந்தபுரத்துல வந்து தங்கிருக்கிற சந்தர்ப்பம் அடிக்கடி முகாம் இங்க எப்போ ஜெகத்குருவோ அவ சஞ்சாரம் பண்ணிட்டு ஒவ்வொரு இடங்கள்ல வந்து தங்குவா சஞ்சரிக்கிற சந்தர்ப்பம் இப்படி காவேரி போனா போதேந்திர சுவாமியில பாக்கலாம் இல்லையா ஐயாவாளுடைய சிஷியா எல்லாருமே இப்படி செஞ்சிடமே நேர கோவிந்தபுரத்துல போய் போதேந்திர சேவிச்சா போதேந்திர சவுக்கிய விஷயங்களை விசாரிச்சா ஐயாவாள் பண்ணின ஸ்லோகங்கள் ஏதாவது சொல்லுன்னா ஆக்கியா ஷஷ்டி தானே போதேந்திராளுக்கு பிடிக்கும் ஆக்கியா ஸ்லோகத்தையும் அப்படியே நெற்றுருவா சொல்லிவிட்டா போதேந்திர ஆனந்த பாஷ்பம்டே கேட்டா ஒரு இடத்துல கூட ராமநாமம் வரவே இல்லை அறுபது ஸ்லோகமும் சிவநாமத்தை பத்தியேதான் இருக்கு அறுபது ஸ்லோகமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனா போதேந்திர்பண்ண நாம சித்தாந்தம் தமிழ்ல அர்த்தத்தோட போட்டிருக்கேன் நீங்கள் பக்கம் பக்கமா திரட்டி பாருங்கோ ராமநாம மகிமையும் இருக்கும் சிவநாம மகிமையும் இருக்கும் கிருஷ்ணநாம மகிமையும் இருக்கும் ஹரிநாம மகிமை எல்லா நாமமும் பொதுவா தான் இருக்கும் அதுல இது பிரத்யேகமா சிவநாமத்தை மட்டும் சொல்லி இருக்கிறதுனால ஐயா வாழ்க்கை சிவாக்கிய தவிர இஷ்டம் இல்லையோ அப்படின்னு நினைச்சனுட்டு ஆனா விளையாட்டா சொன்னார் இதுக்கு ஆக்கியா ஷஷ்டின்னு பொதுவான பேர் கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சிவாக்கியா ஷஷ்டின்னு பேர் வைக்கலாம் அப்படி என்ன சொன்னார் சிஷியால்லாம் திரும்பி வந்தா எங்கடாப்பா பேருந்தேள்னு அங்கெல்லாம் போய் போதேந்திராவை சேவிச்சுட்டு வந்தோம் குருநாதாவ சேவிச்சுட்டு வந்தோம் அப்படி என்ன சொன்னான் ஆக்யா சஷ்டி பூரா பாராயணம் என்ன சொன்னான் அனந்த பாஷ்பன் ரொம்ப நன்னா ரசிச்சு கேட்டா சிவாக்கியா பேர் வச்சிருக்கலாமே நான் ஐயாவால் சிந்தனை பண்ணினார் சிவாக்கியா சஷ்டின்னு பேர் இருக்கலாமேன்னு பிரத்யேகமா சொல்ல காரணம் என்ன பத்தியா நம்மள அறியாம நம்ம ஒரே நாமத்தை சொல்லிருக்கோம் அது இஷ்ட இருந்தாலும் கூட ராமநாமம் கிருஷ்ணநாமம் எடுப்புற ஒரு நாமத்தை கூட நம்ம சொல்லல சிவநாமத்தினுடைய பெருமையே அறுபது ஸ்லோகமும் சொல்லியிருக்கோம் அப்படின்னதும் மறுநாள் ஐயாவாலே பார்க்க வந்தா போதேந்திராவே போதேந்திராவை கொண்டிருக்கா இன்னைக்கு நம்ம ஆச்சாரியால பார்க்க போனா எப்படி போவோம் ஐயாவாள் ஐயாவாள் தான் இருந்தாலும் புதைந்தாள் ஜெகத்குரு இல்லையா இந்த ஸ்தானத்துல உட்காந்துருக்கா ஐயாவாள் வந்து தேங்காயை கொண்டு விட்டு நமஸ்காரம் பண்ணினா கிரகஸ்தாள் உடனே எதுல உட்கார்ந்து கொண்டாள் நேற்றுக்கு குழந்தைகளா ஆக்கியா வந்து சொன்னா ஆனந்தமா இருக்கு நாம வந்து பக்கம் எழுதின நாம சித்தாந்தங்கள் எல்லாம் ஸ்லோகத்துல அடைக்கி நீங்க அப்படின்னு கொண்டாடினார் உடனே அறுபத்தி ஓராவது ஸ்லோகம் அவள் சொல்லல தேவரட்டக ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை அடியு சொல்லி விடுறேன் அப்படின்னார் என்ன ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் பாக்கிருக்கு அதை சொல்லிவிடுறேன் எது நான் அயந்தே விசராந்தி நிகமணிகராயிருஷதல் அவதுஷ்டா விதிமுகாம் மகேசோ ஜிஹ்வாயா ஜிஹ்வாயா க்ஷணி தூங்கும் தாம் வர்ணய து ககா அறுபது ஸ்லோகங்களாலையும் எந்த சிவநாமத்தினுடைய பெருமையை சொன்னேனோ அந்த சிவபெருமான் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ராமநாமத்தை சப்பு கொட்டின் இருக்காரோ அந்த நாமத்தினுடைய மாதுரியத்தை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சிவாவதாரமா இருக்கிற ஐயாவாள் சொல்ற அப்படின்னு சொல்ற யாரு சொல்ல முடியும்னா சிவன்தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஸ்ரீகண்டம் ஸ்ரீகண்டனே பிரத்யட்சமா கொண்டிருக்கிற ஐயாவாள் ரூபத்துல சொல்றார் யார் தான் அந்த மாது அதனுடைய இனிமைய சொல்ல முடியும் வேதமே போய் விசிராந்தி எடுத்ததாம் பகவன் வேதமே விசிராந்தி எடுத்த அயந்தே விசிராந்தி நிகமணிகா வேதம் நமக்கு எல்லா தர்மங்களையும் சொல்லி விடுத்து சத்தியம்வதா தர்மஞ்சரான ஆரம்பிச்சு மாத தேவோ பவா பிதேவோ பவா முதலிதான சிஷ்டாச்சாரங்கள் நீ தர்மத்தை செய் சத்தியத்தை மீறாதே அசத்தியம் பேசாதே சத்திய மாமாஹிகும் யாரையும் ஹிம்ச பண்ணாதே எல்லாருக்கும் உபகாரம் பண்ணு ஆச்சாரம் கூட சொல்றது புரீஷம் குறியாத் நிஷ்டி வேத் ந விவசனாத் புண்ணிய தீர்த்தங்கள்ல காரி உமியாதே விவஸ்திரமா ஸ்நானம் பண்ணாதே மனசு பண்ணிக்காதே காவேரில காவிரியை வந்து தெய்வமா நென இப்படி இல்லாம வேதம் பலவேறு தர்மங்களை நாம் கடத்தேறதுக்காக சொல்லு தீர்த்த ஸ்நானங்கள் பண்ணு அகமர்ஷனம் பாபம் போகட்டம் இமமே கங்கே யமுனே சரஸ்வதி என்று புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணு பலவேறு தர்மங்களை ஆரம்பிச்ச அஸ்வமேதம் வரையிலும் லகுவான தர்மம் கடினமான தர்மம் பெரிய தர்மம் எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி நம்மளுக்கெல்லாம் தாயாராக கூடிய வேதம் போய் விசிராந்தி எடுத்துக்கணும்னு தோணைத்தான் அப்போ என்ன சொல்லித்தான் கடைசியான ஒரு தர்மம் சொல்லிவிடுறேன் இதுல நீங்க நிச்சயமா கரையேறுவேள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கவிஷா பிபர்த்தன ஆசிய ஜானந்தோ நாம்தன ப்ரஹத்தே விஷ்ணோ சுமதி அப்படின்னு வேதன் சொல்றதா சொல்லிட்டு விசிராந்தி எடுத்துண்டுதுங்கிறார் இந்த இந்த வாக்கியத்தை ஞாபகம் வச்சுதான் ஐயாவால் சொல்றார் அயந்தே விஸ்ராந்தி கணிகா அந்த வேதங்கள் எல்லாம் போய் விசிராந்தி எடுத்து நடுத்த பகவன் பெருமையை சொல்லி அது அந்த பகவன் பெருமையை யாரும் சொல்ல முடியும் சுத்தி ஸ்மிருதி இதிகாசம் புராணம் எதை எடுத்து பாரு எதை எடுத்து பார்த்தாலும் நாம மிகிமையை தவிர வேற கதி இல்லேன் சுத்தி சொல்லித்தினார் ஸ்மிருதிகளை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா தர்மசாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரங்களை எடுத்திருந்தாலும் எல்லாம் பக்கம் வைத்தியநாத தீட்ச தீயத்தில் எல்லாம் பக்கமக்கமா எழுதினார் பாய்ச்சித்த காண்டம் ஆன்மீக காண்டம் எல்லாத்தையும் எழுதிட்டு வைத்தியநாத தீட்ச சொல்றார் பகவன் நாமன் தவிர வேற முடிக்கிறார் இவ்வளவு தர்மங்களை எழுதினார் இல்லையா ஆச காண்டம் ஒவ்வொரு காண்ட வர்ணாசிரம காண்டத்திலேயும் எழுதி வரார் சர்வஸ்மிருதிகளா அத்துபடி இந்த மகானை போல உன்னுத்தர் தர்மசாஸ்திரம் எழுதினவா இருக்க வைத்தியநாத ஒருத்தம் பகவன் நாமன் தவறு வேற கதி இல்லை அப்படின்னு அதெல்லாம் பணச்சு பார்க்கும் பொழுது ஏதோ கிருஷ்ணாராமான்னு சொல்றது மூடர்களுக்குன்னு இல்லாம சாஸ்திரக்காரர்கள்லாம் சம்மதிச்சதா என்பதுனால சொல்லப்படுறது குருமூர்த்தியினுடைய ஒரு பெருமை தர்மசாஸ்திர சம்மதினி அனுபவிச்சு பாடியிருக்காரு பக்கம் பக்கம் பக்கம் வக்கமா நாம மகிமையே எழுதி போட்டார் அசைக்க முடியாம கிடிச்சு பெரிய தூண் மாதிரி நாமகீர்த்தன ஸ்தம்பத்தை நெட்டார் அதை சொல்றார் ஸ்ருதி தர்ம சாஸ்திர புன புனம் சுனம் ே நாராயண சதா வேமே சார்த்தணே ஆதோ அந்த மது ஆட்சேப முடியா கிடிச்ச இவருக்கு சமமான குரு உன்னூத்தர் உண்டானார் அ தூளி தூடு உன்னூத்தர் கிடையாது உன்னூத்தர் சமம் இல்லாத ஒரு குரு அ தூளி தூடு என்னார் எல்லாரும் நாம் போக முடியாத பாதையை சொல்றவாதான் யாராவது நம்மளால போக முடியாது அந்த பாதையை சொல்றவா தான் நம்மளால போக முடியுங்கிற ஒரு பாதையை சொன்னவர் தான் கோபால கிருஷ்ணுடை தோச்சின் ஸ்ரீதர குருமூர்த்தி பாத மூலே குரு தூக்காத்யானோ என்னை யார் ஏத்துப்பா எனக்கு யார் வழி சொல்லுவா என்னை யார் மதிப்பா எனக்கு ஊர் கதி உண்டான்னு நான் நிற்கும் பொழுது என்னை ஏத்துட்டாரே என்னை ஏற்றுட்டாரே அந்த குரு எனக்கு ஒரு வழி உண்டு காண்பிச்சாரே அப்பேற்பட்ட கிருபாலுவாச்சே எனக்கு அதனாலேயே எனக்கு ஸ்திரமான சுகம் ஸ்திரமான நிம்மதி எனக்கு கிடைச்சது என்றல்லவோ அப்படி ஒரு அனுபவத்தோட பாடு நாமமே கத்தியன்னு இருக்கணும் குருவே கத்தியன்னு இருக்கணும் இந்த நாமத்தையே நமக்கு காண்பிச்ச அந்த குருவே கத்தியன்னு இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஐயா வாழ்க்கைய குணங்களில் ஈடுபட்ட பரம பாகவதால் எல்லாரும் பாடின பிராச்சீனமான கீர்த்தனங்கள்னா என்ன குருவனுடைய ஒவ்வொரு திருமேனில ஒவ்வொரு அவயவான்னு நினைச்சு பார்க்கிறார் இந்த இந்த இந்த கீர்த்தனத்தை பாடினவர் எனக்கு திருவடி கதி எனக்கு அபயகஸ்தம் கதி எனக்கு அந்த கண்ணு கதி எனக்கு அந்த வாக்கு கதி இப்படியா பாடுவான் இந்த கீர்த்தன எப்படி இருக்கு வரு தேமையோட உமை நான் புடிச்சு நட்டேன் என்னால உமா உமால எனக்கு பிரயோஜனம் உண்டு என்னால உமக்கு பிரயோஜனம் இல்லையே நான் புடிச்சுட்டேன்னு சொல்றதுனால உமக்கு என்ன பிரயோஜனம் பாமரி பரம பிரயோஜனமுகாது மனசுனே சுவாமி ஆனா எனக்கு பரம பிரயோஜனம் உண்டு உன்னை சிந்திச்சேன் உன்னை புடிச்சே நானா ஏன் அப்படின்னா அப்படி என்ன நானா உன்னை புடிச்ச நான் பைத்திய மாதிரி பாடிவிட்டேன் நீர் தான் என்ன புடிச்சீர் நம்பாடி தெருவில் போயின்றோட என்ன பார்த்தேன் நினைச்சேன் உங்க எதிர வந்துட்டேன் வந்ததும் உங்களுடைய கண்ணிலேருந்து என்னால தப்ப முடியல அந்த கண்ணே கதி கருணனே கருணனு என்ன கருணையோடு பார்த்துருந்தே அத்தகைய உன்னுடைய கண்ணே எனக்கு கதினா ஆதரமிச்சே தேவர் தேவர கரமுலே கிய நம்பாடி தெருவில் போயின்றிருந்தேன் கருணனு நனுட்டே நீங்க ரெண்டு கருணையோடு என்ன பார்த்தேன் என்னையும் கருணையோட பாக்குறதுக்கு ஒத்தரா நினைச்சேன் உங்களுடைய கண்ணிலே என்னால தப்ப முடியலேட்டே இந்த கருணையோடு பார்த்துருந்தாலே அத்தகைய உன்னுடைய கண்ணே எனக்கு கதினா ஆதரணு அபஜமிச்சே தேவர் தேவர கரமுலே கதியவராங்கிறது இங்க சம்போதனம் தேவரீர்னு சொல்றோம் இல்லையா அதுதான் தேவரீர் தாங்கள் தங்களுடைய கரமுலே கதியா உன்னுடைய அந்த அபயம் கொடுக்கிறே கிட்டக வந்ததுமே அந்த அபய கரமே எனக்கு கதி முகமலே தேவர ஒரு தாய்க்கே குழந்தைய பார்த்ததும் உடனே பட்டனு முகம் மலரும் அதுபோல குரு கோட்டி மாற்று வாத்சல்யம் உடையவர் கோடி மாத்திர வாட்சல்யம் உடையவர் தன் சிஷ்யன் வந்ததும் ஆயிரம் தாயினுடைய முகபாவத்துல என்ன வாசல்யம் இருக்குமோ அது போல உங்க முகம் மலர்றதே நான் என்ன மனுஷன் என்னை பார்த்ததும் உங்களுடைய ஒரு முகம் வளர்ச்சி இருக்கே அந்த முகமே எனக்கு கதி உ சன்னிதானத்துக்கு நான் வர முடியாது போனாலும் வந்தாலும் எது நினைந்தா நம்மந்து முகத்தை பார்க்க மாட்டேன் முகத்தை என்னால பார்க்க முடியாது உங்க சன்னிதிக்கு வந்ததும் எப்பேற்பட்ட பிரபு எப்பேற்பட்ட ஞானசாகரம் எப்பேர்பட்ட மகிமே நம்ம ஒரு துரும்பு என நினைச்ச திருவிடியைதான் பார்ப்பேன் அவன் திருவடியை பார்த்து என்னால் தாள்கண்டார் தாளே கண்டார் அப்படின்னார் என்னுடைய கண் அப்படி திருப்ப முடியாது அவன் திருவடியினுடைய அழகையே பார்ப்பேன் ஆனா என் ஹிருதயம் ஜில்ன்னு பேடும் அந்த ஹிருதயத்த ஒரு ஜிலி ஜிலிப் உம்முடைய திருவடியை பார்த்தாலேயே சரி நம்ம வீட்டுக்கு போகணும் போய் வீட்டுல போய் உட்காண்டிருந்தாலும் அவன் திருவடியே எனக்கு ஞாபகம் வரும் பாதச்சாயா சுகா வர்த்தகம் அது எவ்வளவு குளிர்ச்சியாக हृदय चलक चलु देवर पदमुले गति यही आ गि चोके देवरा वीणुले गति यही गु हरि की गति जई्या ஹரிக்கதைய ஒரு குழந்தை மழல சொல்லுல கண்ணா வந்தானா உரிய அடிச்சானா அப்படின்னு சொன்னா கூட ஐயாவார் என் நன்னார்கே குழந்தை பாகவதமே சொல்றிய சொல்லுப்பா இன்னும் அப்புறம் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டுன்னு தண்ண உட்காந்துருப்பான் ஒரு குழந்தை சொன்னா கூட என்ன சொல்றது இது அப்படி எழுந்து போகமாட்டார் நன்னார் கேட்பா அப்படியா கண்ணா வந்தானா என்ன கேட்டுப்பாளே அப்படி ஒரு குழந்தை சொன்னா கூட அவன் சொல்றத சத்தையோட கேட்கிறே அந்த காதை எனக்கு கதி நீங்கள் சொல்றதோ நாள் ஹரி கீர்த்தனம் அமிர்தம் ஏனால் அமிர்த பானம் பண்ணனுமா பாகவத ராமதாஸ் பாகவத வாக அமிர்தமு பானமு ஜ வாக்கு அமிர்தத்தை பானம் பண்ணிட்டோமான ஸ்வர்க்க மீறி எட்டி அமிர்தபான மேடிகே மனசான் நீ சொர்க்கத்துல போய் அமிர்தபானம் பண்ணனுங்கிற அவசியம் உண்டாடா இங்க கதாமிருதத்தை கேட்டு விட்டாக்க அப்படிங்கிறார் ராமதாஸ் சுவாமி அமிர்தமே கதி ஐயா உங்களுடைய அமிர்தமே எனக்கு கதி ஸ்ரமும் ஹரி நாமி ஆசி தூல குபோதி சித்தமிழ்நாடு சமோலி அயந்தே விஸ்ராந்தியம் நிகம நிகரான் பெருவால போதேந்திர சுவாமிகள் நாம சித்தாந்தத்துல சொல்றார் ஒவ்வொரு விதமாக நாம மகிமைசாரமும் அதை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது சொல்றார் ஐயாவால் வந்து பகவன் நாம பூஷணம் அப்படிங்கிற கிரந்தத்துல வேதத்துல எப்படி பகவன் நாம மகிமை சொல்றது அப்படிங்கறத விஸ்தாரமாக சொல்லிவிட்டதுனால நான் அதனுடைய சார சங்கிரகம் மட்டும் சொல்றேன் அவசியம் இல்லைங்கிறார் இதிகாச புராணங்களுக்கு சித்தாந்தம் பண்றது அப்புறம் இருக்கட்டும் வெகுவான வாக்கியங்களை எடுத்து எடுத்து எடுத்து நாம மகிமைங்கிறது ஐயாவால் சொல்லிவிட்டாங்கிறார் அதுதான் இங்க சொல்றது வேதத்தினுடைய சாரமே ஹரிநாமன் ஸ்ருதி சாரமோ ஹரிநாமிக்கு போதி பின் சுகூ நாம் நாமஸ்மரணம் பண்ண பண்ண பண்ண பண்ண பண்ண ஸ்யப்பதி ஆன பகவான் நம்ம ஹதயத்துக்கு தானே வந்துடுற பாகவதா படுறா சதா என்ன ஹிருத தள்ளி வாசமாடோ என் ஹதயத்தில் எப்போது நீ வாசம் பண்ணணும் வாசம் பண்ணிடுவனா வாசம் பண்ணிட்டு இருக்கான் தெரியணுமே நீ சொல்லித்தான் வாசம் பண்ண போறானா ஈஸ்வர சர்வபூதானாம் கிருதேசி அர்ஜுனத்து இஷ்டத்தி இந்த பாட்டை பாட வைக்கிறதே அவன் தான் ஹிருத்துல அவன் வருதுன்ட்ருக்கிறான் ஆனா தெரியணும் தெரிஞ்சா தானே நம்ம பிடிச்சிக்க முடியும் நான் உணவிட மாட்டேன் விடமாட்டே என்ன்கை கிடைத்தையன் நாமத்தை நான் புடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ற ஸ்ரீபதி ஹிரு வாசம் பண்ணனும் இதுதான் பெரிய பாகியம் எல்லாத்தையும் நாட்டிலும் பெரிய பாகியம் இந்த பாகியத்தை யார் கொடுக்க முடியும் குருநாதாக தான் கொடுக்க முடியும் ஸ்ரீபதி வைகுண்டத்தை விட்டு நம்ம ஹதயத்துக்கு வந்துடுவான் அப்போ இவன் வைகுண்டபதியை காட்டிலும் கோட்டீஸ்வரன் அப்பேற்பட்ட பாகியத்தை கொடுக்கணுமான குருநாதே கொடுக்க முடியும் ஸ்ரீபதிய கொஞ்சம் வேற விதமா பிரிச்சோமானால் ஸ்ரீபதி ஹிருதயு வாசம்பு வேற அர்த்தனால் ஸ்ரீபதி ஹிருதயம்பு வாசம்பு ஜெயகோ ஸ்ரீபதி நம்ம ஹிருதயத்துல பிரி உட்காந்துருக்கிற காட்டிலும் ஷிய்பதின்னுடைய ஹிருதத்துல இந்த திருவிசுவில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பக்தன் ஞாபகமாவே இருக்கான் ஏன் அப்படின்னா இவன் ஐயாவால் ஆசை ஐயாவை அவனுடைய எழுதி விட்டார் சிவநாமத்தை எழுதி விட்டார் அதனால இவனுடைய ஞாபகமாவே அவர் ஹதயத்துல இருக்கும்படி ஸ்ரீபதியனுடைய ஹதயத்துல நம்மளை உட்கார வச்சு விடுற ஒரு பெருமை குருநாதன் இருக்கு ஸ்ரீபதி பெரியா இப்படி ஒரு அனுபவிச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு பாடின கீர்த்தனங்கள் கண்ணில் கண்ணில் தாரதாரியா கண்ணீர் விட்டுனு தான் இந்த கீர்த்தனங்கள் எல்லாம் கேட்க முடியும் அப்படி பாடி விட்டாளான் ஐயாவால் இப்படி பகு காலம் இருந்து போதேந்திராலோட கூட ஆங்காங்கு கிராமங்களில் சென்று நாம சித்தாந்தங்கள் பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் நாமதீட்சை கொடுத்து அம்ப வயசாயிடுத்து கடைசியில் கலந்துடலாம்னு தோன்றது கடைசில ஜோதிர்மய மகாலிங்க திரு வந்து பிரார்த்திக்கிறார் தவ தேதாயி உச்சிதவாக நம்மளை ஆட்டி வைக்கிறான் அவன் கையில பொம்மலாட்டம் போல ஆடினு ஆட்டி வைக்கிறவன் நிறுத்தினாதானே நம்ம ஆட்டம் நிற்கும் எவ்வளவு கோட்டி ஜனனம் எவ்வளவு கோட்டி மரணம் இனிமேல் என்னால புரத்தியாருக்கு பிரயோஜனம் உண்டுன்னா நான் இருக்கணும் என்னால உபத்ரமம் உண்டுனா கிளம்புறது நல்லது கிளம்புறதுல நான் சுதந்திரன் இல்லையே நீ வந்து போரும்னு சொன்னாரான் ஈஸ்வரா உன்னுடைய ஆஜையினாலும் உலகத்துல ஏதோ பிறந்தேன் நானும் சிவநாமத்தை சொன்னேன் புறத்தியாரையும் சிவநாமன் சொல்ல வச்சேன் நான் வந்த காரியம் முடிஞ்சொடுத்தோ உன் திருவிடியில் என்னை சேர்த்துக்கோ அப்படின்னு ஒரு அர்த்த சேவை தரிசனத்துக்கு வந்த ஐயாவா இப்படி கதறி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லே மகாலிங்கத்தை கட்டிக்கிறதுக்கு ஓடுறார் தன்னை மறந்த நிலையில சில மகான்கள் அப்படித்தான் அங்கே போய் மகாலிங்கத்தை கட்டின்றார் எல்லாரும் ஆகாகா ஏன்னா கோவிலை சுவாமி தொடர வழக்கம் இல்லை ஆகாக கைய ஓதரை பார்க்க ஒரு பெரிய ஜோதி தெரிஞ்சது ஐயாவால் மறைஞ்சுட்டார் சிவபெருமானுடையவே அவதார் சில மகான்கள் தான் அப்படி நந்தனார் நடராஜாடைய குஞ்சித பாதத்திலேயே சேர்ந்து திருப்பானாழ்வார் ரங்கநாதனிடத்திலேயே ஐக்கியம் ஆயிட்டார் ஆண்டாள் ரங்கநாதனுடைய திருவடியிலே ஐக்கியமாயிட்டார் கிருஷ்ண சைதன்யர் பூரி ஜெகநாதத்தில் ஒரு பெருமாள் இடத்திலேயே ஐக்கியமாயிட்டார் மீராபாய் கோவர்தனகிரிதரனுடைய சரணத்திலேயே ஐக்கியம் ஆயிட்டான் ஐயாவாள் மத்தியார்துணேஸ்வரத்திலேயே ஐக்கியமாயிட்டார் இப்ப எங்க இருக்கிறார் நாள் மத்தியார்துனேஸ்வர இருக்கார் எங்க போயிட்டார் எங்க அனாதனங்க நடக்கிறது எல்லாரும் இங்க நடக்கிறார் இன்னைக்கும் மத்தியார்ஜுனேஸ்வரா தான் இருக்கிறார் மகான்களுக்கெல்லாம் அழிவே கிடையாது அவளுடைய சாநித்தியம் தான் எவ்வளவு நடத்துறது இவ்வளவு சத்தர்மங்களை நடத்துறது லோகம் பூராட்சேமார்க்கு மகான்களுடைய வைபவங்களாலே இந்த ரெண்டு மகான்களுக்கும் பிறகு வந்தவர் மருதானது சுவாமிகள் அவளுடைய வைபவத்தை நாளைக்கு சொல்லப்போர் நம பார்வதி பதையே ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணரிம ராம ஹரி ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி ஹரி ராமராமே ஹரி ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணி ஹரி ராமராம ஹரி